நாம் இப்பொழுது பஞ்சதசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் என்பதற்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம் பிரார்த்தனை ஸ்லோகம் படிச்சுட்டு நாலு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் நாலாவது ஸ்லோகத்தை படிக்கலாம் முதல்ல முதல் ஸ்லோகம் பார்த்துங்க பிரார்த்தனை சுலோகம் நமஸ்ரீ சங்கரானந்தம் குருபாதாம்புஜன்மே சவிலாசமோகம் நாலாவஸ்லோகம் தான் சப்னேற்ற வேத்தியம் தூ தத்பேதோ ஏகரூபான நிரம் தோவித நாலுத்திற்கு பொருள் பார்த்திருக்கின்றோம் முதல் சுலோகம் பிரார்த்தனை சுலோகம் மங்கள சுலோகம் இதில் குருவை பிரார்த்தனை பண்ணி இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார் அந்த குரு யாரு சங்கரானந்த குரு எப்படிப்பட்டவர் மங்களத்தை தருபவர் ஆனந்தமாக கொண்டு ஆனந்தத்தை தருபவர் பிரம்மவித்தையின் மூலமாக அறியாமையை போக்குபவர் அறியாமையின் விளைவாக வந்த சம்சாரத்தை போக்குபவர் சம்சாரம்னா துக்கம் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் இந்த சம்சாரம் என்ற முதலையை விழுங்குகின்ற குருவின் பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் சொன்னார் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்து சொல்லப்பட்டது துக்கத்திற்கு மூல காரணம் அறியாமை அஞ்ஞானத்தின் விளைவு துக் துக்கம் சசாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார் அஞ்ஞானம் அதன் விளைவு சம்சாரம் அதை நீக்குவதற்கு உற்ற உபாயம் பிரம்மவித்தை யார் நீக்கிறா பிரம்மவித்தையின் மூலமாக இந்த சம்சாரம் என்ற முதலையை விளங்குகின்ற மங்களத்தை தருகின்ற ஆனந்தத்தை கொடுக்கின்ற குருவின் பாத நமஸ்காரம் சொல்லி பிரார்த்தனையுடன் ஆரம்பித்தார் எப்பொழுதுமே நம்ம பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கணும் இதுக்கு விளக்க நிறையா பார்த்துட்டோம் முதல் கிளாஸில் ரெண்டாவது பிரதிஜை சுலோகம் எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை சொல்ல போணும்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறோங்கிறத சுருக்கமாக சொல்லிடணும் தலைப்புச் செய்திகள் மாதிரி இங்கே நான் என்ன சொல்ல போகின்றேன் என்ன செய்யப் போகின்றேன் என்று ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிரதிஜை செய்கிறார் பரம்பொருள் தத்துவத்தை விசாரம் செய்ய போகின்றேன் என்ன விஷயம் பரம்பொருள் தத்துவம் விஷயம் பரம்பொருள் தத்துவம்னா என்ன நானும் பரம்பொருள் தான் நம்மை பற்றிய விசாரத்தை செய்யப்போகின்றேங்கிறார் அதான் ஏற்கனவே பகவத்கீதையில் சொல்லியிருக்கு உபனிஷதங்களில் சொல்லியிருக்கு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இப்போ எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் எளிமையில் புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது இந்த பஞ்சதிசி நூலை ஆரம்பிக்கின்றேன் எத்தனையோ பேர் எவ்வளோ விதமாக சொல்லியிருக்கிறாங்க நான் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு அழகாக சொல்கிறேன் அப்படிங்கிறார் யாருக்காக சொல்லுகின்றேன் எல்லாரும் சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுக்கிற முடியுமா புரிஞ்சுக்கிற முடியாது கொஞ்சமாவது மன தூய்மை இருக்கணும் உள்ள தூய்மை உள்ளவர்களுக்கு யாருக்கு அதிகாரி யார் இதை படித்து கொள்வதற்கு யாருக்கு தகுதி இருக்குதுன்னு சொன்னால் உள்ள தூய்மை உடையவர்கள் உள்ள தூய்மைன்னா அப்படியே மனசு அப்படியே ப்யூரிஃபைடாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நினச்சிட வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாது ஞான நிஷ்டை அடைஞ்சாதே அது ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் இருக்கும் அனாத்மாவை என்றைக்குமே முழுசாக ஹண்ட்ரட் பர்சென்ட் தீமைப்படுத்த முடியாது ஓரளவுக்கு விருப்பு வெறுப்பு குறைந்தால் மனமுடையவர்களுக்கு சரி அந்த உள்ள தூய்மை எப்படி வரும் குருவின் பாதகமலங்களுக்கு சேவை செய்வதின் வாயிலாக வரும் அப்படின்னார் அதுக்கு அந்த உள்ள தூய்மை வர்றதுக்கு ஒரு உபகாரணம் சொல்கிறார் ஜபம் பண்ணால் வரும் தியானம் பண்ணால் வரும் பூஜை பண்ணால் வரும் வேறு பலனை எதிர்பார்க்காமல் ஞானத்துக்காக அந்த பூஜைகள் சம்ப ஜபமெல்லாம் பண்ணோம்னாலே மன சுத்தமாகும் இனியொரு உபகாரம் சேவையின் மூலமாக சமுதாய சேவை செஞ்சாலும் வரும் மன தூய்மை வரும் அந்த தூய்மை உள்ள மனமுடையவர்களுக்கு இந்த பரம்பொருள் தத்துவத்தை விசாரம் செய்ய போகிறேன்கிறார் பரம்பொருள் தத்துவத்தை தியானம் பண்ணி முடியாது குகையில் போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ணி அறிஞ்சிக்கிற முடியாது கோடிக்கணக்கில் ஜபம் பண்ணி அறிஞ்சிக்கிற முடியாது அதெல்லாம் அந்த பரம்பொருள் தத்துவத்தை விசாரம் செய்வதற்கு தகுதியை கொடுக்குமே ஒளியை நேரடியாக கொடுக்காது அதை உட்காந்து குரு சிஷ்யர் விசாரம் பண்ணணும் அதனால தான் பகவத்கீதையில் அர்ஜுனன் கேள்வி கேட்குறான் கிருஷ்ணர் சொல்கிறார் அது மாதிரி இங்கே வித்யாரண்யர் அதை விசாரம் செய்ய போகிறேன் அதை புரிஞ்சு கொள்ளணும்னா உட்காந்து பாடம் கேட்டு தான் முடியும் அதையும் இங்கே சொல்கிறார் இந்த பிரதிக்கை சுலோகத்தில் ரெண்டாவது சுலோகத்தில் சொல்லி முடித்தார் மூணாவது சுலோகத்தில் மூணுலருந்து ஒன்பது வரைக்கும் ஆத்மாவினுடைய சச்சிதானந்த சுரூபம் நிரூபிக்கப்படுகிறது ஆத்மாவில் நம்மளுடைய சுரூபம் என்ன நம்மளுடைய உண்மையான சுரூபம் சித் சுரூபம் சத் சுரூபம் ஆனந்த சுரூபம் அதை அறிவுபூர்வமாக யுக்தியின் மூலமாக நிரூபணம் செய்கின்றார் முதல்ல மூணுலேருந்து ஆறு வரைக்கும் நான் அறிவுஸ்வரூபம் உணர்வு சுரூபம் சித் சுரூபங்கிறத நிறுவனம் பண்ணார் ஏழாவது சுலோகத்தில் அது என்றும் இருப்பது சத்து சொரூபம் நிறுவனம் என்றார் எட்டு ஒன்பதில் அது ஆனந்தமாக இருக்கிறது நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்னுடைய உண்மை சொரூபம் ஆனந்த ஸ்வரூபம் என்பதையும் நிரூபிக்கிறார் மூணாவது ஸ்லோகத்தில் மூணு நாலு இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் அஞ்சு மூ மூணு ஸ்லோகத்தில் மூணு அவஸ்தை எடுத்துக்கிறார் மூன்று அவஸ்தையை எடுத்துக்கிட்டு மூன்று அவஸ்தைன்னா என்ன ஏதோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது இல்லை நாம் விழிப்பு நிலையில் இருக்கோம் கனவில் இருக்கோம் உறக்கத்தில் இருக்கோம் இந்த மூணுலாம் எப்பயுமே இருப்போம் ஒன்று முழிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லை தூங்கிகிட்டு கனவு காமிப்போம் இல்லாட்டி உட்காந்துக்கிட்டே கனவு காமிப்போம் இங்கே கூட கனவு காணலாம் கிளாஸில் கூட இங்கே சிந்தனை இல்லாமல் எங்கேயோ சிந்தனை இருந்துச்சுன்னா அது கனவு கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு எதுவும் தெரியாது காது கேட்டுக்கிட்டு நான் பேசுகிற சத்தம் காதில் விழுகாது அப்படி இருந்தால் அதுவும் கனவு வேற ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தான் பிறகு இல்லைன்னா தாழ்ந்த உறக்கத்தில் இருப்போம் இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு இந்த மூணுலேயும் இருக்கக்கூடிய அறிவுஸ்வரூபம் உணர்வு சுரூபம் சித் சுரூபம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறார் உணவு சுலோகத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா விழிப்பு நிலையை எடுத்துக்கிட்டு பல விஷயம் இருக்குது நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறவன் நான் ஒரே ஆளேன் அப்படின்னாரு உங்களுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேர் இருக்கு டேபிள் இருக்குது நான் உட்காந்துருக்கேன் இந்த லைட்டு எல்லாம் பார்க்குறீங்க பல விஷயங்கள் இருக்குது விஷயங்கள் பல பார்ப்பவன் இதையெல்லாம் அறிபவன் நான் ஒருவனே நான் மாறாமல் இருந்தால்தான் இந்த மாறுறதெல்லாம் பார்க்க முடியும் அது ஒரு கருத்து சொல்லப்பட்டது மூணார் செல்வத்தில் அப்புறம் இன்னொன்று சொன்னார் அறிபவன் வேறு அறியப்படும் பொருள் வேறு ஒரு தத்துவ விஷயங்கள் தான் எதெல்லாம் அறிகிறெங்கிலோ அது நீங்கள் இல்லை நான் இந்த புஸ்தகத்தை அறிகிறேன் இந்த புஸ்தகம் நான் இந்த சட்டையை வேஷ்டியை நான் அறிகிறேன்ன்றது நான் அது மாதிரி அப்படியே உள்ளே வர்றாரு உள்ள இந்த உடம்பை நான் அறிகிறேன் உடம்பை நான் என் உள்ளத்தை நான் அறிகிறேன் உள்ளம் நான் அல்ல அதை அறியக்கூடியவன் வேறு யாரோ ஒருத்தன் உள்ளே தனியாக இருக்கேன் அது சித் சுரூபம் அறிவுஸ்வரூப் வெழிப்பு நிலையில் பொருள்கள் பல இருக்குது பல பொருளை பார்க்குறோம் பார்க்குறவன் ஒரே ஆளாக இருக்கான் அந்த பொருளுக்கு இவனுக்கு வேறையாக இருக்குது எதெல்லாம் பார்க்குறானோ பார்க்கப்படுகிறதோ அது இவன் இந்த அறிவு வேறாக வீட்டில் நீங்கள் வந்து வ வீட்டிலருந்து வர்றீங்க வரும்பொழுது அங்கே சில சம்பவம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அந்த அறிவு வேறு இங்கே வந்துருக்க அறிவு வேறேன்னா திருப்பி வீட்டில் இருக்க போனால் மறந்து போயிடும் ஒரே அறிவு இருந்தால்தேன் அந்த சித் அந்த உணர்வு ஒரே உணர்வாக இருந்தால்தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சொல்ல முடியும் அதை சொன்னார் அந்த சித் ஏக்கம் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறானது அப்படிங்கிற கருத்து அதில் சொல்லப்பட்டது விஷயங்கள் பல சீத் ஒன்று அது மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகத்தில் தூக்கத்தை எடுத்துக்கிட்டார் அது கனவை சொப்ன அவஸ்தை விழிப்பு நிலைக்கு பேர் ஜாக்கிரத்த அவஸ்தை கனவு நிலைக்கு பேர் சொப்ன அவஸ்தை இதுவும் ஜாக்கிரத்தை போலதேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் பல இருக்குது கனவுல எவ்வளோ வருது அங்கே ஒரு உலகத்தை பார்க்குறோம் மேகத்தை பார்க்குறோம் ஆகாசத்தை பார்க்குறோம் நண்பர்களை பார்க்குறோம் உறவுகளை பார்க்குறோம் அங்கேயும் நல்லா சாப்பிட்றோம் கனவுலையும் பல பொருள்கள் இருக்கிறது அதை அரிபவன் அதற்கு வேறாக இருக்கிறான் அரிபவன் ஒருவனாக இருக்கிறான் அப்போ கனவு விழிப்பு ஒன்றா அப்படி நினச்சிடலாம் கனவு விழிப்பு ஒன்று கனவு வேற விழிப்பு வேற கனவுல பார்க்குற பொருள் ஸ்திரமா இல்லை கனவில் பார்க்குற பொருள் ஸ்திரமாக இருக்குது கனவில் நீங்கள் ஒரு பெரிய பங்களால் பார்த்துருக்கலாம் நிறைய நல்ல ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிட்ருக்கலாம் விழிச்ச அது அப்படியே மாயமாக போயிடும் விழிப்பில் அப்படி இல்லை வீட்டிலேருந்து வந்துட்டேங்க திருப்பி வீட்டுக்கு போனால் வீடு இருக்கும் அது ஸ்திரமாக இருக்கு இது ஸ்திரமாக இல்லை ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறார் ஆனால் கனவில் பார்த்த நானும் விழிப்பில் பார்த்த நானும் ஒன்று தான் ஒரே ஆள் தேங்கிறார் வேறால் இருந்தால் சொல்ல முடியுமா விழித்த உடனே நான் என்னென்னலாம் கனவில் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்போ கனவுக்கு இதுக்கும் ஒரே ஆள் அந்த சித் அந்த சைதன்யம் உணர்வு ஒன்றாக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது நாலாவது சுலகத்தில் சொல்லிட்டார் இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா விழிப்பில் இருக்கிற சைதன்யம் உணர்வு நான் ஒன்று தான் கனவில் இருக்கிறது நான் ஒன்று இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இதெல்லாம் புதுசாக சொல்கிறீங்கன்னு கூட சில பேருக்கு தோணும் இந்த கனவு விழிப்புக்கு நான் வேறாக இருக்கேங்கிறதே முக்கியம் அதற்கு அந்நியமாக இருக்கிறேன் அது மட்டும் அது மாறாமல் இருக்கிறது ஒன்றாக இருக்கிறது நிறுவனம் பண்ண போகிறார் இதுதான் எல்லாத்துட்டும் இருக்குது எல்லாம் பிரம்மனுக்கும் அது தான் எல்லாத்துக்கும் நிறுவனம் பண்ண போகிறார் இது கூட புரிஞ்சிடும் ஆனந்தம்ங்கிறது புரியாது அதையும் சொல்ல போகிறார் பிறகு இப்போ ரெண்டுலையும் உரையாள்னு சொல்லியாச்சு சரி தூக்கத்தில் பார்ப்போமே அப்படின்னு அஞ்சாவது சுலோகத்தில் சுசுப்தி அவஸ்தை ஆழ்ந்த உறக்கத்துக்கு சுசுப்தி அவஸ்தைன்னு பேர் அதை எடுத்துகிட்டு விளக்குறாரு அங்கேயும் இந்த சித் இருக்கிறது ஏகமாக இருக்கிறது அறிபவனாக இருக்கிறது நிறுவனம் பண்ண போறார் அஞ்சாவது ஸ்லோகம் படிக்கலாம் தமோபோதோ ஸ்மிருதி சாசாவபுத்த விஷயாம் அவபுத்தம் தத்ததா சுப் தமோத் அவபுத்தம் தமஸ்கிருத சுலோகம் படிங்க நானே உச்சரிக்கிறதுல நிறையா வித்தியாசம் வரும் நான் சம்ஸ்கிருதம் முறையாக படித்தேன் இல்லை எழுத படிக்க தெரியும் இருந்தாலும் கூட அர்த்தம்தான் முக்கியம் சொல்ல குற்றம் இருந்தாலும் பொருளில் குற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில என்ன சம்ஸ்கிருதத்தை இப்போ வீடியோ வேறு எடுக்கிறாங்க யூடியூப்லாம் போகுது நிறைய பண்டிதர்கள்லாம் கூட சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க பார்க்கலாம் அந்த உச்சரிப்பை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது சிலது உச்சரிப்பேன் சிலது வராது ஆனால் நம்மளுக்கு பொருள் முக்கியங்கிறதுனால அதில் குற்றம் இருந்தாலும் எல்லாம் பொறுத்துக்கிறணும் அதுக்காக சொல்கிறேன் இந்த அஞ்சாவது சுலோகத்தில் ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்துட்டு சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இங்கேயும் விஷயம் இருக்கு அந்த விஷயம் என்னன்னு சொல்கிறார் பிறகு இங்கேயும் அறிவு இருக்குது சித்து இருக்குது அறிவு இருக்குங்கிறார் அந்த அறிவு நேரடியாக வெளிப்படுறதில்லை வெளிச்ச பிறகு வெளிப்படுது பதிவாயிருந்து எப்பயுமே ஒரு பதிவு வருதுன்னா அது அனுபவித்த விஷயமாக தான் இருக்கணும் நாலு சொல்கிறார் உறக்கத்துலேயும் விஷயம் இருக்குது உறக்கத்துலேயும் அறிவு இருக்குது அந்த அறிவு அப்போ தெரிகிறதில்ல வெளிச்ச பிறகுதான் தெரியுது விளிச்ச பிறகு ஏன் தெரியுதுன்னு சொன்னால் எந்த ஒரு ஞாபகமாக இருந்து வெளிப்படுது ஒரு ஞாபகத்தில் பதியணும்னு சொன்னால் அனுபவித்த விஷயந்தேன் பதியும் அதனால் அங்கே இதை இவையெல்லாம் இருக்குதுன்னு நிரூபணம் பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உறங்கிக்கிட்டுருக்கோம் உறங்கும்போது எதாவது அனுபவிக்கிறோமா ஒன்றும் கிடையாது ஒன்று ஒரு அனுபவமும் இல்லை எதையாவது பார்க்குறோமா ஏதாவது விஷயம் இருக்கா ஒரு விஷயமே இல்லைங்க சரி நம்மளுக்கு எதாவது புத்தியாவது அங்கே வேலை ஒரு புத்தியும் இங்கே அறிவும் கிடையாது பொதுவாக தான் உண்மை இங்கே என்ன சொல்கிறாருன்னு இல்லை இல்லை உறக்கத்தில் நீ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிற இருக்கு அப்படிங்கிறார் விழிப்புலேன்னா இவ்வளவு விஷயம் பார்க்கிறோம் கனவுலையும் எத்தனையோ அனுபவம் எல்லாம் வருது உறக்கத்துல விஷயம் இருக்குங்கிறார் அந்த விஷயத்தை பார்க்கிற அறிவும் இருக்கு அப்படிங்கிறார் அது எப்படி ஏதோ காண வித்தியாசமா தெரியுது உறக்கத்துல எந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு விஷயம் இருக்கான் அறியாமை என்ற விஷயம் இருக்கிறதுங்கிறார் அஞ்ஞானம் என்ற விஷயம் அனுபவிக்கப்படுகிறது அஞ்ஞானத்தை போய் விஷயம்னு எப்படி சொல்ல முடியாது அறியாமையை போய் அது ஒரு பொருள்னு ஒரு விஷயமாக சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும் ஒரு விஷயம்னால் இந்த புஸ்தரம் புஸ்தகத்தினால ஒரு செயல் நடக்கணும் இதை படிக்கிறேன் நான் இந்த லைட்னால் ஒரு செயல் நடக்கணும் அறியாமையினால் ஒன்றும் தெரியலைங்கிறதுல என்ன நடக்குது அப்படின்னா அது ஒரு செயலை செய்யுது இருள் இருக்குது இருள் வந்து விஷயமா விஷயம் இல்லையான்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குது பல மதங்களில் வெளிச்சத்தை கூட விஷயம்னு சொல்லிடுவோம் இருளை போய் விஷயம்னு சொல்ல முடியுமான்னா இருள் விஷயம் தான் எப்படி செய்துன்னா இப்போ துணி இருக்குது துணியை போட்டு இந்த இதை அது என்ன செய்யுது மறைத்தல்னு ஒரு செயலை செய்யுது துணி மறைக்கதா இல்லையா மறைச்சிருது ஒரு பெட்டி இருக்குது அதுக்குள்ளே எதாவது வச்சு மூடிட்டோம்னா அது பெட்டி மறைத்தல்ங்கிற ஒரு செயலை செய்யுது இப்போ இந்த இடத்துல போகிற வெளிச்சம் இருக்குது நீங்களாம் உட்காந்துருக்கீங்க இப்போ பகலில் உட்காந்துருக்க பிரச்சனை இல்லை சூரியனை மறைக்க முடியாது நைட்டில் உட்காந்துருக்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிருக்கும் கரண்ட் ஆஃப் ஆனால் கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்குது ஏதாவது தெரியுமா யார் இருக்கா எங்கே உட்காந்து எதுவுமே தெரியாது திடீர்னு ஒருத்தர் வந்தால் உருளுக்குள்ள ஆள் இருக்காங்களா ஒருத்தர் பேசாமல் இருந்தோம்னு வச்சுக்கங்க ஒன்றுமே தெரியாது அப்போ அந்த இருள் என்ன பண்ணுது இங்கே எல்லோரும் இருக்குங்கிற இருக்கிறத மறைச்சிடுது மறைத்தல் என்ற ஒரு செயலை செய்கிறது இருள் அப்போ இருளும் ஒரு விஷயமே அப்படிங்கிறார் இருளுக்கு ஒரு தன்மை இருக்குது எல்லாத்தையும் மறைக்கிறது மாதிரி அது மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமை என்ற ஒரு இருள் இருக்கிறது அங்கு வெளியே வந்து சொல்வார் ஒருத்தர் நான் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் எந்திரிக்கவே இல்லையே அந்த சத்தம் காதில் விளையாது எதுவுமே வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தால் பார்த்தீங்களா அந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த இரலை எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்ப தெரியாது எந்திரிச்சு வந்தவன் என்ன சொல்றேன் என்ன சொன்ன கூப்பிட்டேன் கேட்கல என்ன சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியலையப்பா நீ கூப்பிட்ட சத்தமே கேட்கலையப்பா அப்படிங்கிறோம்ல அப்ப வெளிச்ச உடனே நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்கிறது தெரியுது அப்ப அங்கே ஒன்று அனுபவம் இருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போனது அனுபவம் ஒன்று அனுபவிச்சாத்தான் ஞாபகத்தில் பதிஞ்சு அது வெளிப்படும் அமெரிக்காவில் வந்து நீங்கள் போயிட்டு போயிருக்கீங்க அங்கே ஒரு அனுபவம் இருந்தால் அப்போ இங்கேயிருந்து ஞாபகம் பண்ணி பார்க்கலாம் அங்கே போனேன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி போகாமையோ நினச்சி பார்க்க முடியுமா ஞாபகத்துக்கே வராது ஆனால் விழிச்ச உடனே ஏதோ ஒன்று நீங்கள் ஒன்றும் ஞாபகத்துக்கு வருது இவ்வளோ நேரமாக ஒரு அஞ்சு மணி நேரமாக எதுவுமே தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருதா இல்லையா அப்போ அந்த இங்கே தெரியாமல் இருந்தேங்கிற ஒரு பதிவாயிருக்காங்க இன்னொரு பதிவும் அங்கே ஆகியிருக்க ஒரு அனுபவம் ஆனந்தம் சுகமாக தூங்குனேன்னு சொல்லுவாங்க பின்னாடி வரப்போது பார்ப்பாது இப்போ வேணும் ஆனந்த டாப்பிக்கில் போகலாம் ரெண்டு அனுபவம் நடக்குது ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் சுகமாக இருந்தேன் இந்த ரெண்டு அனுபவமும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுகிறது அதை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தால் தானே ஞாபகத்துக்கு வர முடியும் நான் ஒன்றும் தெரியாமல் இருந்தேங்கிறத அறியாததை ஏதோ ஒன்று அறிஞ்சிருக்கணும் அறியாததை அறிந்த அறிவும் அங்கு இருக்கிறது அங்கே விஷயம் என்ன இங்கே விஷயம் விழிப்புழை இவ்வளோ விஷயம் இருக்குது அறிபவன் நான் உள்ளே எனக்கு உணர்வு ஸ்வரூபம் இருக்குது அங்கே அறியாமைங்கிறது ஒரே ஒரு விஷயம் இருக்குது இங்கே பல விஷயம் இருக்குது கனவுலையும் பல விஷயம் இருக்குது விழிப்புலையும் பல விஷயம் இருக்குது ஆனால் உறக்கத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது அது அறியாமை அதை பார்க்கின்ற அறிவு ஒன்று தான் கனவுலையும் பார்க்குற அறிவு ஒன்று தான் விழிப்புலையும் பார்க்குற அறிவு ஒன்று தான் ஆழ்ந்த பார்க்கின்ற அறிவு ஒன்று தான் எப்பயுமே இந்த அறியாமைங்கிறது ஒன்றாத்தே இருக்க முடியும் மற்றதெல்லாம் விட பல இருக்கும் எனக்கு அது தெரியலை இது தெரிஞ்சது விஷயத்தில் நிறையா சொல்லலாம் தெரியலன்னு ஒரே ஒருத்தரை முடிச்சல எனக்கு அது வந்து ஒன்றுமே தெரியலைப்பான்னு வெளிச்சத்தில் கூட பல இருக்கும் இருள்னா ஒரே இருள் தான் அது மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமைங்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கின்றது அதை பார்க்கும் அறிவு ஒன்றாக இருக்கின்றது பிறகு இந்த அறிவுக்கு நூறு விஷயம் சொல்லலாம் அங்கே அறிவு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு இந்த அறியாமையை பார்த்த அறிவு இருக்குது அதுக்கு இந்த சூரியன் உதாரணம் சொல்லுவோம் இப்போ சூரியன் இருக்கு தெரியுது இப்போ இன்றைக்கெல்லாம் இந்த புயல் மேகம்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கலேன் கம்ப்ளீட்டாக மேக மறைச்சிடும் சூரியனை அப்போ என்ன பண்ணுவோம் சூரியனை மேகம் மறைச்சிருக்குன்னு சொல்லுவான் சூரியன் கண்ணுக்கு தெரியல ஆனால் சூரியனை மேகம் மறைச்சிருக்குன்னு சொல்கிறான் அந்த மறைச்சிருக்க மேகத்தை எது காட்டுது நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த மறைத்த சூரியனை மறைத்த மேகத்தை காட்டுவது எது அதுவும் சூரியன் நைட்டில் மேகம் மருந்தால் நமக்கு தெரியவே தெரியாது பகலில் சூரியனவே தன்னையை மறைத்ததவே காட்டிக்கிட்டு இருக்காது சூரியன் இல்லாட்டி மேக மறைச்சே வேலை வேணவுன்னு தெரியும் சூரியன் அது மாதிரி அறியாமையில் இருக்கும் பொழுது அந்த அறியாமையை பிரகாசப்படுத்தி கொண்டு உள்ள ஒரு சித் சுரூபமான அறிவு சுரூபமான உணர்வு சுரூபமான அந்த ஒன்று உள்ளே இருக்கிறது அதுதான் சித் அது மாறாதது அது அப்போ தெரிகிறதில்ல வெளிச்ச பிறகு அது அனுபவமாக இருந்ததுனாலே தெரிஞ்சிருக்கு அனுபவம் இல்லாட்டி நம்மளுக்கு ஞாபகத்துக்கே வராது ஒரு அனுபவம் ஏற்பட்டு இருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதுனால விழிச்ச உடனே நான் இருந்தேன் ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தெரியுது அங்கே விஷயம் ஒன்றும் தெரியாமல் இருந்தது அப்படிங்கிறார் பிறகு இதை எப்படி விழிச்ச உடனே தெரிஞ்சுக்கிறோம் பதிவாக இருந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறார் தெரியுங்கிறதும் தெரியும் தெரியாதுங்கிறதும் முதல்ல தெரியணும் சில பேருக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சால் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க இங்கே தெரியாதுங்கிறது தெளிவாக தெரிகிறது பிறகு இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறார் இன்னொரு உதாரணம் இருள உதாரணம் சொன்ன மாதிரி இந்த அறையில் எல்லோரும் உட்காந்துருக்கோம் வெளிச்சம் இருக்குது இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க என்ன பொருள் இருக்குது காட்டுறது வெளிச்சம் எல்லோரும் போயாச்சு இங்கே இருந்து எல்லோரும் வெளியே கிளம்பி போயிட்டான் போன பிறகு இங்கே இருட்டாருந்தால் ஏதாவது தெரியுமா இங்கே ஒருத்தருமே இல்லைன்னு எது காட்டுது அதுவும் வெளிச்சம்தான் வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருப்பதையும் காட்டும் இல்லாததையும் காட்டும் இந்த நம்மளுக்குள்ள அறிவு விழிப்புலையும் கனவுலையும் இருக்க பொருள்களை காட்டுது ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறத காட்டுது அந்த அறியாமையையும் அந்த காட்டு அது உள்ள இருக்கக்கூடிய சித் எப்பவும் வந்து வெளிச்ச மாதிரி சூரியன் மாதிரி எப்பொழுதும் பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் அடுத்த சுலோகத்திலையும் இந்த ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லித்தையும் சொல்கிறாரு அந்த சுலோகத்தில் அதை நிறைவு பண்ணுவார் இந்த சுலோகத்துக்கு பொருள் பார்த்துடலாம் சுப்தோ திதுப்த முதல்வரி முதல்வரியில் ரெண்டாவது வார்த்தை ஷௌசுப்த அந்த புக்கை பார்த்துக்கோங்க சம்ஸ்கிருதம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியான வார்த்தைகள்னு இதில் வரும் ஷௌசுப்தன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற அதுக்கு அடுத்த வார்த்தை தமோ போதோ தமோ போதோன்னா தமோன்னா தமோகுணம் அறியாமைக்கு சொல்வோம் போதன அறிவு அறியாமையின் அறிவு ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் என்ற அறிவு ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமையின் அறிவு ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் என்ற அறிவு முதல் வார்த்தை சுப்தோ தித தூக்கத்திலிருந்து வெளித்தவனுக்கு சுப்தோன தூக்கம் திதசின் விழித்தவனுக்கு உறக்கத்திலிருந்து வெளித்தவனுக்கு கடைசி வார்த்தை பவேத் ஸ்மிருதிகி ஸ்மிருதிகி பவேத் மனதின் பதிவாக இருந்து வெளிப்படுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் அங்கே ஒரு அறிவு இருக்குது ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்கிற அறிவு இருக்குது அந்த அறிவு எப்போ தெரியுது அப்போ தெரிகிறதே இல்லை தூங்கும்போது தெரியுமா தூங்கும்போது நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு அறிவு வந்துச்சுன்னா தூங்கலைன்னு அர்த்தம் நான் ஒன்றும் தெரியாமல் படுத்திருக்கேன் அப்படின்னா அர்த்த அங்க தெரியல வெளிப்பு வந்த உடனே ஞாபகத்தில் பதிவாக இருந்து வெளிப்படுகிறது வெளித்தவனுக்கு கடைசி வார்த்தை பவேத் ஸ்மிருதி மனதின் பதிவாக இருந்து வெளிப்படுகிறது இது முதல்வரி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற அறியாமையின் அறிவு தூக்கத்திலிருந்து மனதின் பதிவாக இருந்து வெளிப்படுகிறது அல்லது நினைவாக வெளிப்படுகிறது அதனால தெரிஞ்சுக்கிற முடியுது அங்கேயும் நான் வந்து ஒரு அறிவோடு இருந்திருக்கிறேன்னு சொல்லி அடுத்த ரெண்டாவது வரி சாச்ச அவபுத்த விஷயா சாச்ச சாச்சன்னா அந்த நினைவு என்பது அந்த முதல்ல சொன்னார் நினைவாக இருந்து வெளிப்படுதுன்னு சொன்னார் பார்த்திங்களா அந்த நினைவு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறார் சாட்ச அந்த நினைவு என்பது அவபுத்த விஷயா அவபுத்தன்னா அனுபவிக்கப்பட்டது எப்பயுமே அனுபவிக்கப்பட்டது நினைவாக வரும் தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலைங்கிறது அனுபவத்துக்கு வந்திருக்காங்க பதிவாயிருக்கு அதனால் அது வெளிப்படுது அனுபவிக்கப்பட்ட விஷயா விஷயமாக இருக்கின்றது அங்கேயே ஒரு விஷயம் இருக்குது ஒன்றுமே தெரியலைங்கிற விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறார் அடுத்தது அவபுத்தம் தத்ததா தமக தத் ததா தமக தத்துனா இங்கே ஆகவே ததா தமக ததான்னா அப்பொழுது அந்த ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது தமக அறியாமையானது அவபுத்தம் அனுபவிக்கப்பட்டுள்ளது அங்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுள்ளதுங்கிறார் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியலேங்கிற அனுபவம் ஏற்பட்டிருக்கு அந்த ஏற்பட்டது பதிவாயிருக்கு பதிவாயிருக்குனால விழிச்ச உடனே வர்றோம் ஒன்று தெரியலேங்கிற விஷயத்தை சொல்கிறோம் அப்ப அங்கேயும் விஷயம் இருக்கின்றது அறிவு இருக்கின்றது அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல அது மூணு ஒன்றுதேன்னு சொல்லப்படுற மூணு நிலையிலே சொல்லிட்டு ஆறாவது ஸ்லோகம் படிக்கலாம் பின்னோம் ந போதாத் போதவத் ஏவம் ஸ்தானம் சோோவிஷையோஸ்வன்போதவியேகா சம்பி தத் தி நான் தரேன் இப்போ ஆழ்ந்த உறக்கத்திலும் விஷயம் இருக்கின்றது அது அறியாமை அதை இங்கே சொல்கிறாரு அங்கேயும் ஞானம் இருக்குது அந்த அறியாமையை அறியும் ஞானம் அந்த ஞானம் நேரடியாக வெளிப்படு இது வந்து அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்ன வெளிப்படுவதில்லை பதிவாக இருந்து வெளிப்படுகிறது அந்த பதிவு முன் அனுபவித்ததாக இருக்குங்கிறது அஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம் இப்போ ஆறாவது ஸ்லோகத்தில் இந்த அறிவும் விஷயமும் வேறு விஷயத்திலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிறார் ஜாக்கிரத அவஸ்தையிலையும் சொப்பன அவசியத்திலையும் விஷயம் வேற பார்க்குற அறிவு வேறு இங்கேயும் அந்த அறிவு வேறு அதை அந்த விஷயம் வேற பார்க்குற அறிவு வேறு பிறகு என்ன சொல்கிறன்னா மூணு அவஸ்தையிலையும் ஒரே அறிவு தான் இருக்குது வேறு வேறு அறிவு கிடையாது இது ஒரு நாள் மட்டும் எல்லா நாள்லேயும் இப்படித்தே இருக்குது அப்படிங்கிறார் பின்னாடி சொல்ல போகிறார் யுகங்கள் போறா அப்படித்தே இருக்க போகுதுங்கிறார் மாறாமல் இருக்க போறோம்னு சொல்வார் அடுத்த சுலோகத்தில் கல்பங்கள்லேயும் மாறமாட்டோம் போகிறார் அடுத்த சுலோகத்தில் எப்பொழுதும் இருக்கிறேன் பார் இது கூட புரிஞ்சிடணும் அந்த ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதுதான் யாராலையும் ஏற்றுக்கிற முடியாது நான் இருக்கிறேன் அறிவோடு இருக்கேங்கிறத ஏற்றுக்கறலாம் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறது இருக்கே இது மாதிரி ஒரு பொய் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னுருவோம் யாராவது சொன்ன முடியுமோ நீ இங்கே அறிவுஸ்வரூபங்கிறது நிலைநாட்டுறார் அடுத்த ஸ்லோகத்தில் நான் அழியாதவன்கிறத நிலைநாட்டுறார் எப்பொழுதும் அழியாதவன் அடுத்து ரெண்டு ஸ்லோகத்தில் நான் ஆனந்த ஸ்வரூபம் நிலைநாட்டுவார் அங்கே நிலைநாட்டும் பொழுதுதான் பிரச்சனையே உருவாகும் எப்படி நீங்கள் என்னைய ஆனந்தம் சொல்கிறீங்க அப்படின்னு வரும் புரியவே இல்லை அதுக்கு ஒரு லாஜிக்கெல்லாம் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொண்டு போவார் வித்யாராயனுடைய ஒரு அதுதான் நல்ல உதாரணங்கள்லாம் சொல்லி அழக நிரூபணம் பண்ணுவார் நீ சச்சித் ஆனந்த சுரூபம் நிரூபணம் பண்ணுவார் பார்க்க போகிறேன் மெதுவாக பார்க்க போகிற ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் விழிப்பு நிலையில் விஷயம் வேறு விஷயத்தை அனுபவிப்பவன் வேறு விஷயங்கள் பல அறிபவன் ஒன்று கணவன் நிலையிலையும் விஷயங்கள் பல அறிபவன் ஒரையாள் அந்த விஷயங்களுக்கு வேறாயிருக்கேன் ஆழ்ந்த உறக்கத்திலையும் பார்த்தோம்னா விஷயம் வேறு நான் வேறு ஆனால் விஷயம் ஒரே விஷயந்தேன் அறியாமைங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வேற விஷயம் கிடையாது அப்படிங்கிறது சபோத விஷயா பின்னக இங்கேயும் அறியாமை வேறு விஷயம் வேறு இந்த அறிவும் ஒரே அறிவுதான் வேறு அறிவு கிடையாது அப்படிங்கிறார் சொப்பனத்தை போல பிறகு மூணுலையும் ஒரே அறிவு தான் இருக்குங்கிறார் மூணுலையும் ஒரே அறிவு தான் விழிப்பு நிலையில கனவுல வந்ததையும் சொல்கிறான் உறக்கத்தில் ஒன்று தெரியாமல் இருந்தேங்கிறதையும் சொல்கிறான் மூணுலையும் சொல்றதுனால இந்த மூன்று அவஸ்தைகளிலும் ஒரே அறிவு தான் இருக்கிறது அப்படிங்கிறார் அறிந்ததையும் அறியும் அறிவு அறியாததையும் அறியும் அறிவு எனக்கு தெரிஞ்சுருக்குங்கனும் தெரியும் தெரியாதுங்கிறதும் தெரியும் இந்த திருவிளையாடல் சினிமா படத்தில் நக்கீரன் சிவபுருவான் ஒரு வாதம் வரும் நக்கீரன் சொல்வார் புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நக்கீரர் வந்து சிவபுருவான பார்த்து சொல்வார் புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை முதலில் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் பர் உடனே சிவபெருமானு கோவம் வந்துடும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம் பார் தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அறிந்தது அறியாதது ரெண்டு அர்த்தம் இருக்கு அறிந்தது அறியாதது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரியும்னு தெரியும் எனக்கு என்ன தெரியாதுங்கிறது தெரியும் சாதாரணமாக அது சிவபெருமான் அடிப்படையில் பார்த்தா தெரிஞ்ச விஷயம்லாம் தெரியும் இன்னும் என்னென்னமோ தெரியாமல் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் பிறந்தும் கடந்து முடிஞ்ச விஷயங்கள் தெரியும் நடக்க போகிற விஷயமும் தெரியும் நடக்க போகிறது தெரியாதுங்கிறதும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சைனீஸ் மொழி எனக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லுவான் தெரியாதுங்கிறதே கேட்டால் சைனீஸ் மொழி தெரியாதுன்னா என்ன சொல்லுவான் ஒன்று தெரியுமனு சொல்லுவான் இல்லாட்டு தெரியாது தெரியாதுங்கிற அறிவு இருக்கா இல்லையா எனக்கு இந்த மொழி தெரியாதுங்கிற அறிவுக்கு அதுக்கு ஒரு அறிவு வேணுமா வேணாமா தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் அந்த அறிவு மூன்று அவஸ்தைகளிலும் மாறாமல் எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறார் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும் உதாரணத்தை அப்படியே எடுத்துக்கிற கூடாது ஒரு பெரிய நாட்டிய நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நாட்டிய நிகழ்ச்சியில் ஒருத்தர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு டிவியிலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நிறையா பேர் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த ஒரு கூப்பிட்டு என்னென்னப்பா இங்கே என்னென்ன யாரார் இருக்கா எத்தனை பேர் வந்திருக்கா எல்லாம் கேட்குறாரு அவர் சொல்கிறார் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பிறகு அங்கே இருந்த பிறகு எல்லாம் பிறகு முடிஞ்சு நாட்டிய நிகழ்ச்சி முடிஞ்சு பிறகு எல்லோரும் வெளியே போயாச்சு போன பிறகு பார்த்தா ஏதோ சவுண்டு மட்டும் உள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கு என்னப்பா யார் இருக்கா உள்ளே சத்தம் கேட்குது எல்லோரும் போயாச்சுங்கய்யா ஒருத்தர் இல்லை அந்த போட்டதெல்லாம் போட்டு டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெக்கார்ட் பண்ண பாருங்கள் அதெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஒருத்தருமே இல்லை ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறார் அப்புறம் டிவியை ஆஃப் பண்ணச்சுன்னா இப்போ எல்லா ஒருத்தர் சத்தத்தையே காணா அப்படிங்கிறாரு எல்லாம் இல்லைங்கயா ஒருத்தருமே இல்லையா அப்படிங்கிறாரு உண்மையிலே அங்கே ஒருத்தர் இல்லையா கடைசியாக சொல்லும் போது அந்த ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் இருந்தார் இல்லையா ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் இருந்தார் இது உறக்க நிலையில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிறதுக்கு ஒருத்தர் சொல்கிறதுக்கு வேணும் வெளிப்புணிகள் அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நேரடியாக நடந்துகிட்ருக்கு அதை பார்த்து சொல்கிறார் இவ்வளோ பேர் இருந்தாங்க இவ்வளோ பேர் போட அதையும் பார்த்து சொல்கிறதுக்கு இவர் வெளியே போய் கீட்டு வந்தார்னா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இவர் அங்கேயே இருக்கிறதுனால மாறாமல் இருக்கிறதுனால என்ன நடக்கிறோ நேரடியாக சொல்கிறார் அதுவும் இவ சரி எல்லாம் போயாச்சு டிவி ஓடிக்கிட்டு இருக்காது கனவுன்னு வச்சுக்கோங்க நடந்ததை பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டு ஒருத்தர் உண்மையிலே இல்லை ஆனால் அங்கே ரிப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய கனவு என்னது பதிவு தானே ஏற்கனவே அனுபவித்த பதிவுகளை ஒரு காம்பினேஷன் பண்ணி காமிக்கும் கனவு அப்பையும் என்ன பண்ணுற இவர் இருக்கார் அப்போ நாட்டிய நடக்கும்போது ஆள் இருக்கார் நாட்டியை நடக்கும்போது எல்லா பேர் இருக்காங்க இவர் இருக்கார் ஒருத்தர் கூட இல்லை அந்த பதிவுகள் டிவியில் நடந்துக்கிட்டு இருக்கு இவர் இருக்கார் பதிவுன்னு ஆஃப் ஆகிப்போச்சு அப்போதான் ஆழ்ந்த உறவு ஒருத்தருமே இல்லை ஆனால் என்ன சொல்கிறார் ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறார் ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா அது மட்டும் அல்ல சரி இந்த மூணுலையும் ஒரு ஆள்தேன் தூக்கம் விழிப்பு கனவு நாளைக்கு வர்ற அறிவு வேறு அறிவா இன்னைக்கு ரைட்டு ஒரு நாளை தூங்கி எழுந்திரிச்சு பேர் புது அறிவு வருதானா இல்லை எல்லா நாட்களிலும் அப்படிங்கிறார் எல்லா நாட்களிலும் வரக்கூடிய அறிவு ஒரே அறிவுதான் இது மாறாமல் அதனாலதான் சொல்கிறேன் நம்ம என்ன சொல்கிறான் நேற்று நடந்ததை சொல்கிறான் இன்றைக்கு நடந்ததை சொல்கிறான் எல்லா நாட்களிலும் உள்ள அறிவுதான்ங்கிற இப்போ பத்து வயசில் நான் இருந்தேன் அப்போ ஏதோ இந்த கிரிக்கெட்டு சின்ன சின்ன குண்டுகள்லாம் விளையாண்டுக்கிட்டு சின்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டுலாம் இருந்திருப்பேன் அப்போ இருக்க உடம்பு அப்போ இருக்க மனசு அப்போ இருந்த நிலையே வேற இளமையாயாச்சு நான் சொல்கிறேன் அந்த பைய கூட ஒரு ப நம்ம கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றான் நம்ம சின்ன வயசில் என்னெல்லாம் விளையாண்டேன்னு சொல்கிறான் அப்போ இருந்தாலும் பத்து வயசில் இருந்தாலும் இருபது வயசில் இருந்தாலும் வேற ஆளாக இருந்தால் அதை ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா அப்போ இருந்த மனசு இப்போ கிடையவே கிடையாது அப்போ இருந்த உடம்பும் கிடையாது அந்த நாளும் இல்லை அந்த நாள் போயாச்சு கடந்து போயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு ஆனால் அது ஒரே ஆளாக இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஞாபகப்படுத்தி சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஐம்பத்து வருஷம் போச்சு வயசாகி போச்சு அப்பையும் அதே ஆழ்த்த அதனால இளமையை பற்றி சொல்கிறோம் குழந்தை பருவத்தை சொல்கிறோம் எல்லா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த அறிவு ஒன்றாக இருந்தால் மட்டுமே மாறாமல் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும் இல்லை சொல்ல முடியாது நான் மாறுறேன்னு சொல்கிறதில் நான் மாறலை என் உடம்பு மாறுது என் மனசு மாறுது அனுபவங்கள் மாறுது விஷயங்கள் மாறுது கடைசியில் உடம்பு முழுசாக மாறி நான் மாறமாட்டேன் அதை பார்க்க போகிறோம் முழுசாக அழிஞ்சு போயிடும் இந்த உடம்பே போயிடும் ஆனால் நான் அழிய மாட்டேன் அந்த அறிவு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதே எல்லாம் கொண்டு வர்றார் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரார் இந்த அறிவு என்றும் அழியாது நான் இந்த அறிவுன்னா யார் நான் எனக்குள்ள உணர்வு என்றும் அழியாது நான் என்றும் அழிவற்றவன் ஒரு கோப்பையில் என் குடியிருப்புங்கிறத கூட பாடல் வரும் கண்ணதாசனே படிப்பார் அதில் நான் மரணமற்றவனால் அந்த வரி அது வரி அது நல்ல வரி வரும் அதில் எனக்கு மரணம் இல்லை வார்த்தை சொல்வார் அதில் பாடலில் அது மாதிரி அதை நிரூபிக்கிறதுக்கு சொல்கிறார் இந்த உணர்வு சித்து வந்து என்னைக்கு மாறாது அழியாது அப்படிங்கிறார் இந்த மூன்று அனுபவத்தையும் நான் பார்க்கின்ற அறிவு ஒரே அறிவு அது இன்று மட்டுமில்லை எல்லா நாட்களிலும் தொடர்ந்து இருக்கின்றதுன்னு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா கல்பம் மாறுனாலும் நான் மாறமாட்டேன் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல போகிறேன் கல்பங்கள் யுகங்கள் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு அதை சொல்லி இந்த சித் சுரூபம் அழியாத மாறாத ஒரே ஒரு சித்துதான் இருக்குது அது ஏகமாக இருக்குது விஷயங்களுக்கு வேற அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுவார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் ச போதக முதல் வார்த்தை ச போதோன்னு இருக்கு ச போதகன்னா அந்த அறிவானது போதம்னா அறிவுன்னு அர்த்தம் சான் அந்தன்னு அர்த்தம் அந்த அறிவானது எந்த அறிவானது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமையை அறியும் அந்த அறிவானது விஷயா பின்னக அறியாமை என்ற விஷயத்திற்கு வேறாக உள்ளது அரிபவன் வேறு அறியப்படும் பொருள் வேறு இதை மைண்டில் ஏன் வச்சுக்கிறனும் அறியப்படும் பொருளெல்லாம் நான் அல்ல அறியப்படும் பொருள் வேறு அரிபவன் வேறு அங்கே அறியாமைங்கிற விஷயத்தை நான் அறிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன் அதனால் அதில் வேறானது விஷயாத் பின்னக அடுத்த வார்த்தை முதல் விரில கடைசி வார்த்தை இருக்கு ந போதாத் ஸ்வப்ன போதவத்து போல அப்படிங்கிறார் எப்படி சொப்பனத்தில் உள்ள அறிவும் விழிப்பு நிலையில் உள்ள அறிவும் ஒரே அறிவோ அதேபோல் அப்படிங்கிறார் சொப்பனத்தில் சொன்னான் விழிப்பில் இருந்த அறிவு தான் சொப்பனத்தில் இருந்துச்சு அதே போல ந போதாத் இந்த அறிவும் இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள அறிவும் வேறு அல்ல ந போதாத் சொப்ன சொப்பனத்தில் உள்ள அறிவு விழிப்பில் உள்ள அறிவுக்கு வேறாக எப்படி இல்லையோ ஒரே அறிவாக இருந்ததோ அதே போல கனவில் வந்த அறிவும் அந்த சித்தும் அந்த உணர்வும் ஒன்றுதான் அப்படிங்கிறார் முதல் வரியில் ரெண்டாவது வரி ஏவம் ஸ்தானத்ரையே ஏகா ஏவம் ஸ்தானத்ரையே ஏவம்னா இவ்விதத்தில் ஸ்தானத்திரையே திரையேன்னா மூணு ஸ்தானம்னா மூணு நிலை மூணு அவஸ்தை விழிப்பு கனவு உறக்கம் அப்பி இந்த மூன்று அவஸ்தைகளிலும் ஸ்தானத்திரையே அப்படின்னா மூன்று அவஸ்தைகளிலும் உள்ள அறிவு சேர்த்துக்கிறேன் உள்ள அறிவு ஏகா சம்பித் இங்கே அந்த சித்துக்கு சம்பித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் நம்ம போன கிளாஸ்லாம் பார்த்தோம் சம்பித்துன்னா இந்த அறிவு ஏகா சம்பித் ஒரே சித்து தான் பல சித்து கிடையாது பல அறிவு கிடையாது ஒரே ஆழ்த்த இருக்கேன் இதெல்லாம் தெரியாத விஷயமா நான் ஒரு ஆளுங்கிறது எனக்குள்ள இருக்கு நான் ஒரு ஆழ்த்தே அப்படி தெரியாதா விஷயம் ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறார் கொஞ்சம் போயிடலாம் தத்வத் அது போல தத்வத்துனா சம்பித் தத்வத் தினாந்தரேன் இருக்கு இந்த ஏகா சம்பித் இந்த ஒரே அறிவானது தத்வத் இதுபோல் தினாந்தரை மற்ற நாட்களிலும் இப்போ சொன்னதில் பத்து வயசில் பார்த்ததும் சரி இருபது வயசில் பார்த்ததும் ஒரே அறிவு தினாந்தரேன்னா தினந்தோறும் மற்ற நாட்களிலும் அர்த்தம் எல்லா நாட்களிலும் ஒரே அறிவு தான் இருக்கின்றது வேறு அறிவு இல்லை இங்கே சொன்ன விஷயம் என்னென்னா ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள அறிவானது அறியாமை என்ற விஷயத்திற்கு வேறுபட்டது சொக்கு ஜாக்கிரத்தில் உள்ள அறிவும் வெளிப்பில் உள்ள அறிவும் எப்படி ஒன்றோ அதுபோல் கண ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள அறிவும் ஒரே அறிவுதான் இந்த மூன்று அவஸ்தையிலையும் ஒரே அறிவு தான் இருக்குது இது ஒரு நாள் மட்டுமில்லை எல்லா நாட்களிலும் இந்த அறிவு மாறுவதே இல்லை விஷயம் மாறும் பொருள்கள் மாறும் இந்த உடம்பே மாறிக்கிட்டே இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிவு என்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது மாறாமல் ஒருத்தன் இருந்தாதன் மாறுவதையெல்லாம் கவனிக்க முடியும் நான் இப்போ சின்ன பையனாக இருக்கேன் பெரிய பையனாக வளர்ந்துட்டேன் நான் முன்னாடியே ஆலையாக இருந்தேன் பணக்காரனாக இருந்தேன் படித்தேன் இப்போ எனக்கு அறிவு இல்லை எல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டுருக்கான ஒருத்தன் அவன் எந்த மாற்றத்துக்கும் உட்பட்டவன் அல்ல ஆத்மா என்றும் மாறாதது அந்த சித் சுரூபம் என்றும் அழியாதது மாறாததுங்கிறதுக்காக அந்த கார்த்தை சொல்கிறார் இன்னி அந்த சித்து அந்த சம்வித் அந்த அறிவு எல்லாம் ஒரே பொருள் தான் சித்து சம்வித்து சைதன்யம் உணர்வு இது நம்மளுக்குள்ள இருக்கு அது அழிவதல்ல என்பதற்கு அடுத்த சுலோகத்தில் நிறைய பண்ண போகிறாரு அடுத்த சுலோகம் எப்பயுமே இருக்குது அது மாறாதுங்கிறத அடுத்து ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்வார் ஏழாவது ஸ்லோகம் படிக்கலாம் மாசாப்தயுகல் பேஷோங் ோஸ்தேகிர மாசயுக்கே க ேகாம் இந்த ஸ்லோகத்தில் சித் சுரூபம் அறிவுஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்மாவானது சத்ஸ்வரூபமாக இருக்கிறது ும் அழியாமல் இருக்கிறது அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டப்படுகிறது அதோடு சேர்த்து அது தானாக விளங்கி கொண்டிருக்கின்றது சுயம் ஜோதியாக இருக்கின்றது அந்த அறிவு சுயம் ஜோதி அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது இந்த சித் சத்தாக இருக்கிறது சத்துனா சத்தியமாக அழியாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் சித்துன்னு அறிவு இந்த அறிவு என்றும் அழிவதில்லை தானாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதை விளக்க வேறொரு பொருள் தேவையில்லை அப்படிங்கிற கருத்து வலியுறுத்தப்படுகிறது மூன்று காலங்களிலும் எது இருக்கிறதோ அதுதான் எப்பொழுதும் இருக்கிறது சைதன்யம் சித்துங்கிறது மூன்று காலங்களில் இருக்குது அது ஒரே ஒரு பொருளாக மட்டும் இருக்குது பல பொருள் கிடையாது ஒன்றாக இருக்குது எது ஒன்று மட்டும் இருக்கோ அதுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது அது சுயஞ்சோதியாக இருக்கின்றது ஒரு பொருள் மூன்று காலத்திலையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்திலையும் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே அதுக்கு சத்துன்னு பேர் சத்தியம்னு பேர் நம்ம நிறைய உதாரணம் பார்ப்போம் இந்த களிமண் உதாரணம் தங்க உதாரணம் எல்லாம் பார்ப்போம் நிறையா சொல்லியிருக்கோம் தங்க என்றைக்குன்னு தங்க மாறாது நகை மாறிக்கிட்டே இருக்கும் தங்கம் முதல்ல வளையலாக இருந்துச்சு இப்போ தோடாக இருக்குது பிறகு செயினாக மாறும் இந்த வளையல் தோடு செயின் மாறும் தங்கம் மூணு காலத்துலேயும் தங்கம் தான் இப்போ இன் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சாதாரண வெளியே நடக்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறது திருப்பி எப்போயும் கிடையாது இதுக்கு முன்னாடி இங்கிருந்து இவ்வளோ பேர் இதே இடத்துல இந்த சொற்பொழிவு என்னைக்காவது முன்னாடி கேட்டுருக்கோமா இல்லை இனி இதே மாதிரி பொருஷன் என்றைக்காவது வருமா இத்தனை பேரை இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துச்சு எந்த ஜென்மத்திலயே வராது எந்த யுகத்திலேயே வராது இதோடு முடிஞ்சு போச்சு இந்த செகண்ட் செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கு இதை அறிகின்ற அறிவு எக்காலத்திலும் மாறுவதில்லை அணிவதில்லை அது கடந்த காலத்திலும் இருந்தது எதிர்காலத்திலும் இருக்கிறதுங்கிறார் நீங்கள் காலத்தை சொல்றது நீங்கள் காலத்தை அனுபவிச்சுட்டு தானே இருக்கும் ஆனால் இருக்கேங்கிறது அனுபவிச்சுக்கிட்டு மூன்று காலங்களிலும் எது இருக்கிறதோ அதுதான் உண்மை பொருள் சத்தியமாக இருப்பது சத் சுவரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறார் வரையறுக்கப்படாத ஒன்று இது சொல்கிறாரு கடந்த காலம் எதிர்காலம் என்பதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் கல்பங்கள்ன்னு சொல்லி எல்லா காலம் சொல்கிறார் இந்த காலத்தை பார்த்திங்கன்னா காலத்தையும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது கற்பனைக்கு எட்டாவது புத்திக்கு எட்டாவது ஒரு விஷயம் இந்த காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா பிரம்மா பிரம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க ஆயிரம் யுகம் அவருக்கு ஒரு பகல்கிறாங்க பிறகு ஒரு ஆயிரம் யுகம் ஒரு இரவு கீதையில் எட்டாவது அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது சிருஷ்டியாதி சுத்த தினம் சொல்லி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது நாற்பது கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு வருஷம்னு போட்டிருக்கு சிருஷ்டி ஆரம்பிச்சி நம்மளுக்கு எதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டி கிறிஷ் கிறிஸ்டி தெரியுதா தெரியலை ஒரு சதுர் யுகங்கிறது நாலு லட்சத்தி சொச்ச வருஷம் இது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு லட்சம் எட்டு லட்சத்துக்கு மேலே வரும் திரேதா யுகம் லட்சம் பிறகு அதுக்கு பதினாறு லட்சத்துக்கு மேலே வரும் சத்திய யுகம் இப்படி நான்கு யுகங்கள் சேர்ந்து ஒரு சதுர்யுகம் இப்படி ஆயிரம் சதுரயுகம் சேர்ந்து பிரம்மாவுக்கு ப பகல் பொழுதான் பிறகு அவருக்கு இரவு பொழுதுக்கு ஒரு ஆயிரம் சதுர்யுகமாக கற்பனையே பண்ண முடியாது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடின்னு கேள்வி கேட்கலாம் இது எப்போ காலம் முடியும்னா அதுக்கு முன்னாடி சொல் இந்த விவகாரத்தில் தேசத்தையும் காலத்தையும் வரையறுக்க முடியாது புத்திக்கே எட்டாது ஒன்று ஒரு சொல்கிறேன் ஆரம்ப நம்பர் சொல்ல முடியுமா அவங்களால் நம்பர் இல்லாமல் நம்ம எல்லா விவகாரமும் பண்ணல கணக்கு மேக்ஸில் நம்பர் ஒன்று ரெண்டுலாம் சொல்கிறேன் ஆரம்ப நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம் எது சொல்லுவீங்க ஒன்றா ஒன்றுக்கு முன்னாடி அறை இருக்க அறைக்கு முன்னாடி கால் இருக்க ஜி பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு இன்ஃபினிட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம் முடிகிற நம்பர் சொல்லுங்க அது இன்ஃபினிட் எண்ணிக்கையில் அடங்காது ஆரம்பம் முடிவும் நம்பர்லேயே சொல்ல முடியலை புரியுதா இல்லையா கடவுளுக்கு எப்படி சொல்ல முடியும் தோற்றம் முடிவு இல்லாதது இந்த சித் எப்பொழுதும் இருப்பது அப்படிங்கிறார் இதெல்லாம் சொல்கிறார் இதில் மாதம் வருடம் யுகம் கழ்பங்கள் சொல்லி எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா விழிச்சுக்கிட்டு இருக்க பொருள் எதுவுமே கனவு வாங்கும்போது இல்லை இருக்கா கனவு வாங்கும்போது இல்லை இன்னைக்கு இருக்கிற பொருள் நாளைக்கு இருக்கிறது இல்லை பிற கனவில் இருக்கிறது விழிப்பில் இருந்தது தூக்கத்தில் இருக்கா தூக்கத்தில் ரெண்டுமே போயாச்சு மாறிடுச்சா இல்லையா ஆனால் நானும் இருந்தேன் இப்போ குழந்தை பருவத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு வயசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை மூணு வருஷத்துக்கு மூணு வயசுக்கு முன்னாடி இருக்க ஞாபகம் இருக்குமா நம்மளுக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் இருந்திருக்கேன் உடல் அந்த உடம்பு இப்போ இருக்கா ஒரு பிட்டு கூட கிடையாது ஒரு அணு கூட கிடையாது அந்த அணுவில் அப்போ மனசு இருக்கா இல்லை எனக்கு ஞாபகம் இல்லாட்டால் அப்போ இருந்தேன் அப்போ தாயின் கர்ப்பத்தில் இருந்தேன் கர்ப்பத்துக்கு வராதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் கல்பங்கள் மாறாமல் இந்த சத்திர்சி திறந்துக்கிட்டே இருக்குங்கிறார் இந்த அறிவு இந்த உணர்வு இது என்னைக்கும் அழிஞ்சது கிடையாது அழிக்க முடியாது மூணு வயசுலிருந்த உணர்வு இப்போ இருக்கில்ல அந்த உடம்பு போனாலும் இருக்கா இல்லையா மற்றதெல்லாம் மாறும் இது மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு வரையறைக்கே உட்படாதது அப்படிங்கிறார் பிறகு எப்பயுமே ஒன்று இருக்கணும்னு சொன்னால் தோன்றுனா எது தோன்றுச்சோ அது அழிஞ்சிரும் தோன்றாத ஒன்றுதான் அழியாமல் இருக்கும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் நம்மளுக்கு சொல்லியாச்சுன்னா கட்டாயம் டேட் ஆஃப் டேட் ஆஃப் டெத்து உண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சுன்னா என்ன ஆகும் டெத்து போட்டுதே ஆகணும் அதுக்கு யாராக வியாசாராகவும் அப்படித்தே இருக்காங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இருக்கு சொன்னோம் அவதாரப்பருஷன் இருக்கேன் அதெல்லாம் தோற்றம்னு சொல்லியாச்சுன்னா அழிவு வந்துடும் ராமர் அவதரிச்சார் போயிட்டார் கிருஷ்ணர் அவதரிச்சார் போயிட்டார் விஷ்ணு அவர் எப்போயும் இருக்கார் சொல்கிற மாதிரி அவர் தோற்றம் சொல்கிறதில்லை ஆனால் கிருஷ்ணரை அவதரிச்சார்னா அது போயிடும் ராமர் அவதரிச்சா போயிடும் நான் இன்றைக்கு மனுஷனாக பிறந்திருக்கேன் இன்னும் அடுத்த பிரிவில் தேவர்களாக போகலாம் இதுக்கு கீழே சொல்லணும் மேலேயும் சொல்லிட்டு போகணுமே வேறு கந்தர்வலோகத்துக்கு போகலாம் நான் மாறாமல் இருந்துக்கிட்டுதே இருப்பேன் இந்த உடம்பு மாறும் எல்லாம் மாறும் அது மாறுவதே இல்லை அதை சொல்கிறார் மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் கல்பங்கள் எல்லா காலத்திலும் இந்த சித் இருந்து கொண்டே இருப்பதால் அது சத்து அப்படிங்கிறார் சத்துன்னா சத்தியமாக இருப்பது அதுக்கு தான் சத்தியம்னு சொல்ல முடியும் மாறுறத சத்தியம் சொல்ல முடியாது இப்போ நடந்தது உண்மையான்னு கேட்டால் நடந்தது இருக்குன்னா இதோடு இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது பிறகு வரவே வராது எந்த காலத்துலையும் வராது நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசில் இருந்தது திருப்பி நீங்கள் என்னைக்காவது நாம் விளையாண்டது விளையா அனுபவித்தது திருப்பி எப்பயாவது வருமா காலம் மாறினும் இடம் மாறினோம் பொருள் மாறினும் நான் மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறார் மாண்டிக காரிகையில் அவன் சொல்கிறார் அதாவது எப்பொழுதுமே பிறந்தது இறக்கும் பிறவாதது இறக்காது ஆத்மா என்னைக்கும் பிறக்கிறது இல்லை அதனால் அதுக்கு மரணம் கிடையாது மாண்டிகளை வடத்துல பரம்பொருளிடமிருந்து பரம்பொருள் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை பரம்பொருளிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை பிரம்மம் இருக்குது ஆத்ம தத்துவம் பரபரம்மம் அது எதன எதிலிருந்து வரல அது தானாக இருக்குது அதுலேருந்து அதிலேட்டு புரிஞ்சுக்கிறேன் கடவுள் வந்து யாருமே தோன்றலை அதுலேருந்து எதுவும் வரலேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இது எப்படி இருக்குது வந்துச்சுன்னா அழிஞ்சிடும் வந்ததெல்லாம் உடம்பு உலகம் இதெல்லாம் பொய்யா வந்திருக்கு பொய்யா போயிடும் ஆத்மா வரலை அப்படியே இருக்குது அதனால் நாமளும் பரம்பொருள் தான்ங்கிறார் நிரூபிக்க போகிறார் அதெல்லாம் பரம்பொருள் தத்துவம் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை ஆத்மா சித் பிறப்பில்லை அதனால் அதற்கு இறப்பும் இல்லை அதனால் அது எப்பொழுதும் இருக்கிறதுங்கிறார் எப்பொழுதும் இருக்கிறதுக்கு ஒரு லட்சணம் சொல்லும்போது அது பிறக்கலை இறக்கலை உடம்புதான் பிறந்திருக்கு உடம்புதான் இறக்கப்போகுது நான் வந்து பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படிங்கிற ஏகம் அது பிறகு சொல்கிறார் ஒரு பொருள் ஒன்று மட்டும் இருந்தால் அது அழிக்க முடியாது ஒரே ஒரு பொருள் இருக்குது ஏகம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் வரப்போகுது சாந்தோக்கியோ பனிஷத்தில் பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லும்போது ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மான்னு சொல்லுவார் அது ஒன்றாக இருக்குது அது மட்டும்தான் இருக்குது அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இன்னொன்று இருந்தால் அது அழிக்கிறதுக்கு வந்துடுவான் ரெண்டு பேர் இருந்தாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ஒன்று அழிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு துணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது ஒன்றாக இருக்கிறதுனால இது கழிவு இல்லைங்கிறார் ஒரு வனம் இருக்குது வனத்தில் ஒரு மரம் இருக்குது ஒரு மரம் மட்டும் இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும் ரெண்டு மரம் இருக்கும்போது உராயும் உராயம் என்ன பண்ணோம் டீ பிடிச்சிடும் அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் ஒரு மல்யுத்தை வேறு ஒருத்தர் மட்டும் மேடையில் நின்றுக்கிட்டு இருந்தான் அவனை அழிக்கி ஜெயிக்க யார் இருக்கா நான் ஒரு ஆள் மட்டும் இருந்தா ஆத்மா ஏகமாக இருக்கிறது சித் ஏகமாக இருப்பதால் அது அழிவதில்லை அது சத்தாக ஒன்றா இருந்துச்சுன்னா அதை அழிக்க முடியாது இந்த பெரு இந்த பஞ்சதசிய நீங்கள் ரெண்டாவது அத்தியாயம் படிக்கும்போது இது ஏகம் ஏவம் அத்விதீம்னு அந்த ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு ஒரு அத்தியாயம் விளக்க போகிறார் அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு அத்தியாயத்தை விளக்க போகிறார் அப்போ புரியும் இது எப்படி இருக்குங்கிற நல்லா அழகாக கொண்டு போவார் நல்ல உதாரணங்கள்லாம் சொல்லி அவரே உதாரணம்லாம் சொல்லி கொண்டு போவார் அங்கே அதை நிறைய பார்க்கலாம் நாம் பிறந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா யார் யார் பிறப்பித்தா யார் தோற்றி வித்தார்னு சொல்லுவாங்க எங்கேருந்து பிறந்த அப்போ அவர் அவர் சொல்லி ஆகணும் பிறப்பு எதற்கு இல்லையோ அதற்கு அழிவில்லை பிறப்பில்லாதது அழிவில்லாதது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அது எப்பொழுதும் இருக்கும்னு ஒரு லாஜிக் சொல்கிறார் அது சத்தாக மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறார் பிறகு இன்னொன்று சொல்றார் அது சுயம் ஜோதி தானாக விளங்கி கொண்டு இருப்பது இதை விளக்க இனி ஒன்று தேவையில்லை நீங்கள் எங்கே நீங்கள் வந்து இருக்கீங்களான்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்க இப்போ அந்த பொருள் இருக்கான்னு கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் இங்கே வந்துட்டு இந்த இங்கே என்ன இருக்குன்னு கேட்குறேன் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறேன் ஆமாம் பாப்பைங்க இது இருக்குங்க இல்லை பேசிக்கிட்டு இருக்கங்களா ஆமாம் பேசி காதில் வச்சு கேட்டு சொல்லுவீங்க நீ பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன் ரூமில் ரூம் க்ளோர்த்து இருக்க நீ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இருங்க நான் இருக்கேனான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லை நான் இருக்கணான்னு கேட்டுட்டு சொல்கிறேன் இல்லை சுவைச்சிட்டு சொல்கிறேன் இல்லை நான் தொட்டு பார்த்துட்டு நான் இருக்கிறான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிதான் சொல்லுவோமா என்ன வார்த்தை சொல்லுவான் அடுத்த செகண்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வராது இதுக்கு இந்திரியங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தில் எதை தெரிஞ்சுக்கிறோம்னாலும் இந்த ஐந்து இந்திரியங்களை கட்டாயம் பயன்படுத்தணும் மனசையும் பயன்படுத்தி நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கண்ணில் பார்த்து சொல்லணும் இல்லை நல்ல இருட்டு ரூம்பில் உட்காந்துருக்கீங்க ஒரு சப்தம் இல்லை நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாவது சொல்ல வேணுமா நான் இருக்கேங்கிறது எனக்கு அதுவாக விளங்குது சுயஞ்சோதியாக விளங்கி கொண்டிருக்கிறது சூரியன் எல்லாத்தையும் காட்டுது சூரியனை பார்க்குறதுக்கு இன்னொரு ஒளி வேணுமா நம்மளுக்கு ஒரு மெழுவர்த்தியை பிடிச்சிட்டு போய் சூரியன் இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த அரே இருக்கில் இருக்குது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருக்கோம் அந்த தீபம் இருக்குங்கிறத காட்டுறது எது அந்த தீபமேதான் காட்டுறது இன்னும் ஒரு தீபம் தேவையில்லை தீபம் இருக்கிறது அதுவே விளங்கிக்கிட்டு இருக்கு அது மாதிரி இந்த உணர்வு பார்த்தீங்கன்னா நான் இருக்கின்றேங்கிற உணர்வு அந்த அறிவு தானாக விளங்குவது என்றும் எதுவும் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக அதை விளக்குறதுக்கு பொருள் தேவையே இல்லை அப்படிங்கிறார் இது அழியாதது பிறவாதது என்றும் இருப்பது இது தானாக விளங்கி கொண்டு இருப்பதுங்கிறார் திருக்குறளில் ஒரு குரல் இருக்கு புத்தில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்குங்கிறார் இந்த உள்ளே இருக்கிற உயிர் இருக்கு அது அழியாமல் இருக்கான் அது கொஞ்சம் சொல்கிறாரு இதுக்கு நிறையா ஒரு உடம்பு கூட கிடையாதுங்கிறார் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாடகை வீட்டிலருந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா வாடகை வீட்டில் இருந்தால் நம்மளுக்குன்னு சொந்த வீடு ஒன்று வேணும்னு முயற்சி பண்ணும் வாழ்க்கையினுடைய லட்சியமே நிறையா பேருக்கு சிட்டியில் அதுதான் எப்படியாவது ஒரு சொந்தமாக வீடு வாங்கணுங்கிறதே லட்சியமாக இருக்குது உனக்கு சொந்த வீடு இல்லைங்கிறார் வள்ளுவர் இந்த உயிருக்கு ஒரு உடம்பு கூட சொந்த உடம்பாக இல்லை போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார் யாருக்கா எனக்கு இந்த உடம்பு சொல்ல முடியுமா இன்னைக்கு இந்த உடம்பாக இருக்கலாம் நாளைக்கு தேவர்கள் உடம்பாக இருக்கலாம் இல்லை கீழான மிருகங்கள் உடம்பு கூட போகலாம் இல்லை கடவுளாவே மாறலாம் யமதர்மராஜா கூட ஜீவன இருந்து வந்த பதவிக்கு வந்தவர் தானே அப்ப இந்த உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடியது மாறாமல் போய்கிட்டு இருக்கும் உடம்பு அழிஞ்சுக்கிட்டு அது என்றும் மாறாதது அழியாதது மூன்று காலத்திலும் இருப்பது அது மட்டுமல்ல அது தானாக விளங்குவது இதோட இதுல வந்து சத்து சித்து சித்த சொல்லி சத்தை சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்ததில் ஆனந்தத்தை சொல்ல போகிறாரு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்லோகம் ஏழில் மாசாப்த யுக கல்பேஷு கத கம்யேஷ்வனேகதான் இருக்குது கதா கம்யேஸ்வந் அநேகதா ரெண்டாவது முதல் வரியில் ரெண்டாவது வார்த்தை கதா கத ஆகம்யேஷு அப்படின்னு பிரிக்கணும் கதை ஆகம் ஏசு அநேகத்தான்னு பிரிக்கணும் அதை கதைன்னா சென்றது இது வரைக்கும் போனது ஆகம் ஏசுன்னா வரப்போகின்றது சென்றதுக்கு இது வரைக்கும் எவ்வளோவெல்லாம் கா காலம் போச்சோ அதை பூரா எடுத்துக்க எத்தனை கல்பம் எத்தனை யுகம் போயிருக்கு அதை பூரா எடுத்துக்க வரப்போகிற காலம் இனிமேல் எத்தனை யுகங்கள் கல்பங்கள் வரலாம் அதையும் எடுத்துக்க நிகழ்காலம் இப்போ இருக்குது இதை சொல்லலை அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு சென்றதும் வரப்போகின்றதுமானன்னு சொல்லிவிட்டு அதை வரிசையை அடுக்கிறார் மாசா முதல் வார்த்தை மாசானா மாதங்கள் சென்ற மாதங்கள் கடந்து வரப்போகிற மாதங்கள் சப்த் அப்த மாச அப்த பிரிக்கணும் அப்தன்னா வருடங்கள் சென்ற வருடங்கள் வரப்போகின்ற வருடங்கள் எல்லாம் யுக யுகங்கள் வரப்போகிற யுகங்கள் கடந்து போன யுகங்கள் எத்தனையோமும் போயாச்சு கல்பேஷு கல்பங்கள் போன கல்பம் வரப்போகிற கல்பங்கள் அநே கதா இப்படி எல்லா காலங்களிலுமே சென்றதும் வரப்போவதுமான மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் கல்பங்கள் இப்படி எல்லா காலங்களிலுமே ஏகா சம்வித்து ஏகா சம்வித்து ரெண்டாவது வரியில் நோ தேதி நாஸ்தமேத் ஏகா சம்வித்துருக்கு அதில் ஏகா சம்வித்து அப்படின்னா ஒரே அறிவுதான் ஒன்றாக இருக்கின்ற அறிவு ந உ தேதி முதல் வார்த்தை நோ தேதிய பார்த்தீங்களா பிரித்தோம்னா ந உ தேதி ந உ தேதினா உதயம் உ தேதி வார்த்தை பாருங்கள் உதயங்கிறது உத்தேதி தோன்றுவதில்லை ந உ தேதினா தோன்றுவது இல்லை இந்த சத்து எப்பையும் எவ்வளவு காலம் போனதோ வரப்புறதோ எப்பயும் தோன்றுவதில்லை தோன்றுனதே கிடையாது இருக்குது அவ்வளோதான் அடுத்த வார்த்தை நான் அஸ்தமேதி அஸ்தம்னா என்ன மறைகிறது அஸ்தமேதினு மறைவதும் இல்லை நான் அஸ்தமேதினா மறைவதும் இல்லை உதயம்னா தோன்றுவது அஸ்தம்னா மறைவது எளிமையான வார்த்தை தான் சம்ஸ்கிருதம்னால் கஷ்டம் கிடையாது சம்ஸ்கிருத வார்த்தையத்தை நிறையா பேர் வச்சுக்கிட்டு தமிழ் தமிழ் அழைகிறாங்க என்ன உண்மை அதுதான் எல்லாம் சம்ஸ்கிருதம் கலந்துதே இருக்குது அஸ்தம் மறைதல் உதயம் தோன்றுதல் மறைவதும் இல்லை தோன்றுவதும் இல்லை ஏக சம்வித் ஏஷா அடுத்த வார்த்தை ஏக ஏஷா ஏஷான்னா இந்த அறிவு சுயம்பிரபா தானாக விளங்கி கொண்டிருக்கின்றது சுயம் ஜோதியாக இருக்கின்றது இதை விளக்க வேறொரு அறிவு தேவையில்லை அப்படிங்கிறார் இது சுயஞ்சோதி தானாக என்றும் விளங்கி கொண்டு இந்த சுயம் ஜோதிங்கிறது உபனிஷத்தில் நிறையா வருது ஒரு சிஷியர்லாம் கேள்வி கேட்பான் நீ பொருள்களை எப்படி அறிகிறாய் அப்படின்னு கேட்பான் போதும்போது சூரிய ஒளியில் அறிகிறேன் அப்படிம்பான் சூரியன் இல்லாத போது விளக்கொலி நட்சத்திரங்களில் அறிகிறேன்னு சொல்லுவான் அதுவும் இல்லாத போது அப்படிங்கும்போது சத்தத்தில் அறிகிறேன்பான் பிறகும் போது நானே என்னுடைய அந்த ஆத்மாவினால் அறிகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்னை அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஆத்மாதன் அப்படிங்கிறது வரும் சுயம் ஜோதி பிரமாணம் அது மாதிரி இங்கே சுயம் ஜோதியாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இந்த அறிவு இந்த சித்துதான் அப்படிங்கிறார் சென்றதும் வரப்போகின்றதுமான மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் கல்பங்கள் ஆகிய எல்லா காலங்களிலுமே ஒன்றாக இருக்கின்ற அறிவு தோன்றுவதும் இல்லை இந்த அறிவு தானாக விளங்கி கொண்டு இருக்கின்றது சித்து இருக்கு மூன்று காலங்களிலும் அந்த மூன்று காலங்களிலும் இருப்பதனால அது அழியாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் புரியும் நான் இருக்கேங்கிறது தெரியுதா தெரியலையா இருத்தல் என்பது சத்து இருக்கிறே இருக்கின்றேன் என்பதை தெரிவது சித்து சத்து சித்து இது வந்து கொஞ்சம் புரிஞ்சிடும் ஓரளவுக்கு புரியாட்டாலும் கூட அடுத்து ஆனந்தமாக இருக்கின்றேன் இங்கே தான் பிரச்சனை வருது அது அடுத்த ஸ்லோகத்தில் வளர்க்க ஆரம்பிக்கிறார் ஆனந்த சுரூபம் அப்படிங்கிறத எட்டாவது ஸ்லோகம் படிக்கலாம் பரப்பேமாந்த ேஸம்ூ <coughs> எட்டாவது ஸ்லோகம் இங்கே வந்து இந்த சர்ச்சி சுரூபமான ஆத்மாவாகிய நான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்படுகிறது இந்த ஆத்மா மேலான உயர்ந்த ஆனந்த சுரூபம் அது எப்படின்னு ஒரு லாஜிக் சொல்கிறார் என்னுடைய உயர்ந்த அன்புக்கு மேலான பொருள் இந்த ஆத்மாதான் நான் தான் அது மட்டுமல்ல நான் என்றும் அழியாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதால் இது ஆனந்த சுரூபங்கிற ஆனந்தஸ்வரூபம் சொல்கிறாரு எப்படிப்பட்ட ஆனந்தஸ்வரூபம் இதற்கு மேலே ஒரு ஆனந்த சுரூபம் கிடையாது மேலான உயர்ந்த ஆனந்தஸ்வரூபங்கிற அது எப்படி நிரூபிக்கிறார்னா ரெண்டு லாஜிக் சொல்கிறார் இங்கே ஒன்று என்னுடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமான பொருள் இந்த ஆத்மா தான் இன்னொன்று நான் என்றைக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த ரெண்டு காரணத்தினால நிரூபிக்கிறார் நான் வந்து ஆனந்தஸ்வரூ கண்ணியன் எப்படின்னு பார்க்கலாம் இந்த நான் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு நான் நான் ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த நான்கிற வார்த்தையை நாம் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இந்த நான் தான் அதை ரெண்டு விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் சொன்னால் வசதியின் அடிப்படை நான் மிராஸ்தாரு நான் பெரிய செல்வந்தன் நான் வணக்கம் அப்படிலாம் சொல்வோம் நான் சொல்வோம் பதவியை பொறுத்து சொல்வோம் நான் டாக்டர் நான் கலெக்டர் நான் வெறிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிம்போம் அங்கேயே நான் தொழிலின் அடிப்படையிலையும் சொல்கிறோம் பிறகு நான் சக்திரியன் நான் பிராமணன் நான் வைஷ்யன் நான் சூத்திரன் ஜாதி அடிப்படையில் சொல்கிறோம் படிப்படிப்படையில் சொல்கிறோம் பிறகு உறவு அடிப்படையிலையும் சொல்கிறோம் ஒரு இடத்துல நான் அப்பான்னு சொல்லுவேன் ஒரு இடத்துல நான் அவருக்கு மகம்பேன் நான் மகன் அப்படிங்க நான் தாய் நான் மகள் நான் அம்மா நான் சகோதரன் நான் நண்பன் உறவு அடிப்படையில் நான பயன்படுத்துகிறோம் எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்துகிறோம் குணத்தின் அடிப்படையில் சொல்லுவேன் நான் கோபக்காரன் நான் ரொம்ப கோபம் விடுவேன் அப்படின்போம் துடம இல்லைங்களா நான் ரொம்ப கோபக்காரன் அப்படிம்போம் நான் ரொம்ப பொறுமையானதேம்போம் சொல்கிறோம்ல அப்போயும் நான்கிறதை பயன்படுத்துகிறோம் குணத்தின் நான் நல்லவேன் நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப கெட்டவேன் குணத்தின் அடிப்படையிலையும் நான்கிற வார்த்தையை சொல்கிறோம் பிறகு இப்போ நான் வந்து உபன்யாசம் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இதெல்லாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செயலின் அடிப்படையில் நான்கிறத பயன்படுத்துகிறோம் அங்கே நான் நான் நான் என்று சொல்கிறதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னு சொன்னால் உடலை மையமாக வச்சு சொல்லுவோம் இல்லாட்டி மனசை மையமாக வச்சு சொல்லுவோம் தானே உடம்பை மையமாக வச்சு உறவுகள்லாம் சொல்லுவோம் மனசை மையமாக வச்சு நான் நல்லவேன் கெட்டவேன் கோபக்காரன் பொறுமையானவன் அப்படின்னு சொல்லி மனசை மையமாக வச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் இதே நான்கிற பொருளில் சில இடங்களில் மட்டும் இதுக்கு வித்தியாசமாக ஒன்று சொல்கிறோம் இங்கேயெல்லாம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நாக்கு மனசு வாக்கெல்லாம் வச்சுட்டு நான் சொல்கிறேன் நான் பேசுகிறேன்னா நான் என்னுடைய மனசை அடிப்படையாக வச்சு உடம்பை வச்சு சொல்கிறேன் இதே உடம்பு மனசை சில இடத்துல வேறையாக வச்சு நான்கிற மீனிங்கில் சொல்வோம் எப்படி சொல்கிறோம்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லுவோம்னா என்னுடைய உடம்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் சொல்கிறோமா இல்லையா அப்போ என்னுடைய உடம்புன்னு சொன்னால் உடம்பு வேற அங்கே சொல்கிறத இன்னொருத்தன் நான்கிற அடிப்படையில் இருக்கேன் நான் வந்து தனியாக இருந்துக்கிட்டே என்னுடைய உடம்புன்னு சொல்ல முடியும் என்னுடைய மனசுன்னு சொல்கிறோம் அங்கே இந்த உடம்புக்கு வேற ஏதோ ஒரு பொருளை நான்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லைங்களா அந்த நான் வேறையாக இருக்குது இதெல்லாம் விவகாரத்தில் அதுக்காக இப்படி சொல்லக்கூடாதுன்னு இல்லை அந்த இடத்துல ஒரு நான் சொல்கிறான் இந்த இடத்துல ஒரு நான் சொல்கிறான் அந்த நான் தான் ஆத்மா அப்படிங்கிறார் எந்த நான் இந்த உடம்பையும் மனசையும் வேறாமல் நான்னு சொல்கிறேன் பாருங்கள் என்னுடைய உடம்பு என்னுடைய மனசுன்னு சொல்லும்போது ஒன்று சொல்லுது அது ஆத்மா அந்த நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிற கூடிய ஆத்மா அப்படிங்கிறார் சரி இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் தெரியலை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சத்து சித்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு நட்சத்திரத்தை போய் தெரியலை ஒருத்தர் சொல்கிற நட்சத்திர பேர் இருந்தேன்னு சொல்கிறாரு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அதை தெரிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அது மாதிரி நீ இப்போ சத்து சித்து இதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறேன்னா இருக்குது நீ ஆனந்தமாக இருக்க நீ ஆனந்தமாக இருக்க முடியும் அதுக்காக சொல்கிறேங்கிறார் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் எதை தேடுறீங்க எல்லா ஜீவராசிகளும் எறும்பிலரும்பு தேவர்கள் வரைக்கும் விரும்புவது எதைன்னு சொன்னால் என்ன சொல்லலாம் இல்லை எனக்கு வந்து குழந்தை நல்லா படித்து பட்டம் வாங்கினா எனக்கு பிடிக்கும் டாக்டர் ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது அது விருப்பம் இல்லை அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் எனக்கு லட்டு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படி லட்டை அவங்களுக்கு விரும்புகிறீங்க லட்டை விரும்பலை லட்டு சாப்பிடும்போது ஆனந்தம் கிடைக்கிது அதே லட்டு தூக்கத்தை கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா வயிற்று வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க லட்டை போய் யாரோ வாயில் வச்சா துப்பிடுவீங்க கீழே கீழே துப்பி அப்போ இன்றைக்கி அனுப்பி லட்டு விரும்புகிறது அங்கே லட்ட இல்லை விரும்புறது பதவியே இல்லை விரும்புகிறது உறவுகளை இல்லை நாம் எதை விரும்புகிறோம் நான் உண்மையிலே விரும்புகிறது எதை விரும்புகிறோம் ஆனந்தத்தை விரும்புகிறோம் எங்கே ஆனந்தம் கிடைக்குதோ அங்கேதான் விருப்பம் இருக்கும் ஆனந்தம் கிடைக்கலன்னா அங்கே நம்மளுக்கு விருப்பம் இருக்காது இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நாம் தேடுவது வாழ்வது ஆனந்தத்தை நோக்கித்தான் அதுக்காகத்த எல்லா முயற்சியும் பண்ணுறோம் அதில் வந்துடும் இதில் வந்துடும் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் என்னன்னு சொன்னால் உண்மையிலே எங்கே கிடைக்குதோ அதை நாம தேடுவது இல்லை மேலான ஆனந்தங்கிறது ஆத்மாவ நம்ம சொரூபத்தை மேலான உயர்ந்த ஆனந்தம்ங்கிறது தெரியலையே எங்க தெரியுது தெரியலையேன்னு சொன்னா அதுக்குதான் ரெண்டு காரணம் சொல்றாங்க இப்ப சொன்ன எங்க ஆனந்தம் இருக்கோ அங்கதான் விருப்பம் இருக்கு அப்ப விருப்பம் இருக்கிறதுல ஆனந்தம் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும்ல எங்க விருப்பம் இருக்கோ ஆனந்தம் இருங்கிறதத்தை விரும்புகிறோம் நம்மளுக்கு உள்ள பொருளை ஆனந்தம் கிடச்சா விரும்பும் ஒரு காரை பார்க்குறோம் இதில் போனால் நல்லா சொகுஜாக இருக்குது இந்த காரில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இதில் ஆனந்தம் கிடைக்கும்னா தான் அந்த விரும்பி போய் வாங்குவோம் அதே காரு ரொம்ப மோசமாக போச்சு பற்ற தடவை ரிப்பேர் பண்ணியாச்சு என்ன ஒன்றும் இல்லை விரும்பி வாங்கினு வச்சுக்கிடுவோமா யார் தலையில் கட்டுவோம்னு கட்டி விட்டுவோம் அப்படி பண்ணுவோம் அப்போ விரும்புகிறது எதுக்கு ஆனந்தத்துக்கு ஆனந்தம் இருந்தால் தான் அந்த பொருளை விரும்புகிறோம் அப்போ எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே ஆனந்தம் கட்டாயிருக்கும் விருப்பம் இல்லாட்டி ஆனந்தம் இருக்காது நம்மளை நாம் விரும்புகிறோமா இல்லையா அவங்க அவங்க அவங்க அவங்க மேலே விருப்பம் இருக்கா இல்லையா எனக்கு ஏன் மேலே விருப்பம் இருக்கா இல்லையா இல்லையன் சொல்ல முடியுமா நான் என்னையே விரும்பலை அப்படின்னு சொல்ல முடியுமா சில நேரம் சொல்லுவோம் எப்போ தெரியுமா எனக்கு ஏ மேலே வெறுப்பாக இருக்குப்பா செத்துரலான்னு நினைக்கிறேன் சூசைடு பண்ணுறாங்கல்ல அவங்க அவங்கள வெறுக்கலை இந்த உடம்புனால மனசில் கஷ்டம் மனசுனால கஷ்டம் அந்த மனசியும் உடம்பும் வெறுக்கிறாங்க இது எனக்கு கஷ்டத்தை கொடுத்து இதுலேருந்து விலகனு முன்னிலையும் சூசைடே பண்ணுறான் இது மனசு எனக்கு உடம்பு வந்து உடம்புல நோய் வந்துருச்சு வயிற்று வெளியே தாங்க முடியலை அப்போ வந்து அவன் மேலே எப்படி விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியும்னு கேள்வி கேட்கலாம் விருப்பந்தரவை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த உடம்பை விட்டு போன சந்தோஷமா இருக்கலாம் சில பேருக்கு மனசு தொந்தரவு ஒரு அவமானம் ஏற்பட்டு போச்சு மனசு தொந்தரவு கொடுக்குது மனசு துக்கத்தை கொடுக்குது மனசுல இருந்து விடுபட நினைக்கிறான் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் அதுலிருந்து விலகிறான் அப்ப நான் எனக்கு உள்ள விருப்பம் எனக்கு எப்பொழுதும் குறைந்ததில்லை எு ஆனந்தம் இருக்கோ அங்கு விருப்பம் இருப்பதால் என்மேது எனக்கு விருப்பம் இருப்பதால் நானும் ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும் கிடையாது ஒரு லாஜிக் புரியுதா புரியுதா முடியல அதாவது எங்கு ஆனந்தம் இருக்கோ சுகம் கிடைக்கிது அதத்தை விரும்புவோம் சுகம் கிடைக்கலன்னா அதை விரும்ப மாட்டோம் அப்போ விருப்பம் இருக்கிறதுல சுகம் இருக்குது ஆனந்தம் இருக்கணும் நான் ஏன் மேலே இருக்க விருப்பம் எனக்கு எப்பொழுது இருந்துக்கிட்டு இருக்கு நான் என்னையே நான் விரும்புகிறதுனால நான் வந்து ஆனந்த சுரூபமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ராஜு சொல்கிறார் பத்து பொருள் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்து பத்து பொருளை பிரியம் இருக்கும் அதே பொருள் துக்கத்தை கொடுத்துச்சுன்னா அந்த பொருள் மேலே எனக்கு பிரியமே வராது ஆனந்தம் இருந்தால்தான் பிரிய வரும் ஏன் மேலே எனக்கு பிரியம் இருக்கிறதுனால எனக்கு எப்பொழுதும் நான் ஆனந்த சுரூபமாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற இன்னொரு லாஜிக் பாருங்கள் ஒரு பொருளில் பிரியம் வரும் போகும் பிரியம் கூடும் குறையும் இப்போ நாம் இருக்கோம் சின்ன வயசில் அப்பா அம்மா ரொம்ப பிரியமாக இருக்கா இல்லையா எவ்வளோ அப்பா அம்மா இல்லாட்டி நம்மளுக்கு உயிரே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் விட்டுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் போதும் நம்மளால் இருக்க முடியாது இருக்கா இல்லையா அவ்வளோ பிரியம் இது அப்படியே இருக்கா கொஞ்சம் காலேஜுக்கு போனவனே மாறிடும் பிற ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அங்கிட்டு போகிறோம் பிற கல்யாணம் முடிச்சாச்சுன்னா பாதி பாதி குறைஞ்சிடும் இங்கே பாதி அங்கே பாதி பிரிய வரும் பிறகு என்னாகும் குழந்தைங்க பிறந்தவொன்னால் அதுக்கு போயிடும் டிவைட் ஆகிரும் மூணாக டிவைட் ஆகும் பிறகு அம்மா சில பேர் அம்மா பாட்டை இருக்கவே இருக்காது அது வேறு விஷயம் பிறகு மனைவி அந்த பிரியம் பாருங்கள் டிவைட் ஆகிக்கிட்டே போகும் கூடும் குறை பிறகு பார்த்தா மகனே ரொம்ப தொந்தரமும் வெறுப்பும் வரும் அந்த பிரியம் போகவும் செய்யும் ஒரு பொருள் பிடிக்கும் சின்ன வயசில் இந்த கிரிக்கெட் விளையாடுறதோ பம்பரை விளையாடுறது குண்டு விளையாட்றது பிடிக்கும் பருவம் வந்து அப்போ அந்த பிரி என்னாச்சு போயிடுச்சு அந்த சுகமும் போயிடுச்சு வருது போகுது கூடுது குறையுது ஒன்று அனுபவிச்சா சுகமாக இருக்குது இன்னொன்று அனுபவிச்சா கம்மியான சுகம் கிடைக்குது முதல் லட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ரெண்டாவது சாப்பிட்டு சாப்பிடும்போது ஆனந்தமாக இருக்குது மூணாவது லட்டில் கொஞ்சம் குறையுது நாலாவது லெட்டில் அதை விட குறையுது அஞ்சாவது லெட்டில் வேணாமல் தூக்கி போட்டுவோம் போதும் பண்ணுறோம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இந்த சுகமெல்லாம் கூடுது குறையுது பிரியமும் கூடுது அது பிறகு அந்த பிரியமே வராது அது வேணான்னு தூக்க தள்ளி வச்சிருவோம் ஏன் மேலே எனக்கு இருக்க பிரியம் என்னைக்காவது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா யோசிச்சு பாருங்கள் குழந்த மேலே இருக்க பிரியம் கூடுது குறையுது ஒரு நேரம் நல்லா இருக்குது ஒரு நேரம் நல்லா இல்லை மனைவி மேலே இருக்க பிரியமோ கணவன் மேலே இருக்க பிரியமோ ஒரு நேரம் கூடுது குறையுது ஏ மேல இருக்கக்கூடிய பிரியம் எனக்கு என்றும் குறைந்ததும் இல்லை கூடியதும் இல்லை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குது இருக்கா இல்லையா இதை யாரும் மறுக்க முடியுமா அதனால் நான் வந்து ஆனந்த சுரூபங்கிறார் நாம் உண்மையிலேயே எந்த பொருளையும் விரும்பவே இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கிறணும் எந்த பொருளையும் நாம் விரும்பலை விரும்புவது ஆனந்தத்தை மட்டுந்தான் அந்த பொருள் ஆனந்தத்தை கொடுத்தாத்தான் விருப்பம் ஆனந்தத்தை கொடுக்கலன்னா அந்த பொருளை யாரும் விரும்ப மாட்டோம் போட்டுருவாங்க விரும்புறது ஆனந்தத்தை நாம் எப்பொழுதும் என்னை நான் விரும்புவதால் நான் ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறார் இப்போ தற்கொலையை பற்றி சொன்னோம் அதே மாதிரி ஏன்னு சொன்னால் பிறகு இன்னொன்று என்னீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறவரு ஏன் பண்ணுறாங்க தாமெல்லாம் விருப்பம் இல்லாமல் தானே பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலே விருப்பத்தினாலதான் பண்ணுறாங்க அது இல்லாட்டி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் எனது உடம்பு எனக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு வேணாங்கிறான் மனசுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு வேணாங்குறான் உடம்பு மேலே ஒரு வெறுப்பு வருது காரணம் எனக்கு அது சொகத்தை கொடுக்கலையும் சொல்லி இப்போ குழந்தைகள்லாம் இருக்குது நம்ம வீட்டு குழந்த இருக்கு அது பிரியம் இருக்கா இல்லையா பிரியம் இருக்கு படிக்கலை அது நல்லா படிக்கலை சேட்டை ஓவரா பண்ணுது வெறுத்து சத்தம் போடுவீங்க அடிப்பீங்க அது உண்மையிலே வெறுப்பா பிரியத்தினால உள்ள வெறுப்பு அது புரியுதுங்களா எனக்கு அந்த குழந்தை நான் தன்னுடைய குழந்த அது பிரியத்தினால உள்ள வெறுப்பு சரி இதே இது பக்கத்து விட்டு குழந்தை படிக்கல சேட்டை ஒன்று சந்தோஷம் தாங்காது நம்மளுக்கு உண்மையா இல்லையா ஏன்னா இங்கே பிரியா வந்துருச்சு இந்த வெறுப்பு கூட பிரியத்தினால் வர்றது அது மாதிரி இந்த சூசைடு கூட பார்த்தீங்கன்னா தற்கொலைங்கிறது கூட எனக்கு என்னால் பிரிய இருக்கு அதுக்கு இந்த உடம்பு மனசு இடைஞ்சலாக இருக்குது அதனால் அந்த உடம்பை வெறுத்து வேணான்னு ஒதுக்குறேன் அப்படி அதனால் எப்பொழுதும் நம்ம மேலே இருக்க பிரியம் போவதில்லைங்கிறாரு இன்னொரு லாஜிக் சொல்கிறாரு நான் எப்பொழுதும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா புழு கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய சினிமா படம் வட்லாச்சாரிய படம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு சாவத்தில் தேவர் ஒரு தேவர் வந்து ஒரு மலப்பாம்பா வந்திருப்பார் இப்போ மலப்பாம்பா முதலியாயிருப்பார் அந்த ஹீரோ வருவார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய படங்களில் ஹீரோ வருவார் வந்து என்ன பண்ணுவார் இதை கடிக்க வரும் இவர் சண்டை போட்டு அடிச்சதை அதுவும் போராடும் அந்த உடலை விட்டு போறதுக்கு கொன்றுவாரு கொண்ட பிறகு தேவன இருக்க வரைக்கும் அழியக்கூடாது அந்த உடம்புல இருக்க அப்படித்தான் நான் அழிஞ்சிடாது தொண்ணூத்தஞ்சு வயசு கிளவியை கேளுங்க கிழவனை அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு சும்மா சொல்வாரு நான் போக மாட்டேன்னு சும்மா சொல்லுவாரு வேறேன் இந்த கொல்லு பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா போயிடலாம் பேர் நான் அழியக்கூடாதுங்கிற பற்றி எல்லாருக்கும் இருக்குது இந்த ஒரு கதையில் படித்தேன் ஒரு வயசான பாட்டி விரைந்து போயிட்டு வருமா வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி இறக்கி வச்சுட்டு இந்த யமதர்மனுக்கு இறக்கமே இல்லை என்னே கொண்டு போக மாட்டேங்கிறானே அப்படின்னு தினமும் புலம்பி தவிக்குமா என்னையே சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான்னு தினம் புலம்பி தெளிச்சிக்கிட்டே இருந்திருக்கு யமதர்மராஜா பார்த்தாரா ஒரு நான் பண்ணிட்டாரு சரி இந்த கிளைய கூட்டு போயிடுவான் அப்படின்ட்டு அந்த இறை கச்சுவாடனும் வந்துட்டாரான் அம்மா பாட்டி நீ ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்ட கவலைப்பட்டு இது பண்ணி கேட்டு டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன கொண்டேன் கூட்டு போயில நினைக்கிறேன் எங்கே கூட்டு போய் போகிற பேத்தி கொண்டு பேத்தி நான் பார்க்கணும் அது கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சா அப்போ அந்த நேரம் போக மனசு வராது பாரதியார் சொன்னார் காளா வாடா உன்னை எட்டி உதைப்பேன்னார் பாரதியார் பாரதியார் அந்த வரும் அதுவரைக்கும் அவருக்கு நான் அழியம்மா அவருக்கு தத்துவம் தெரிஞ்சவர் அவர் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது சில தத்துவ பாடல்லாம் பார்த்திங்க நான் அழிய மாட்டேன் அதனால் சொல்கிறார் கால வாடா உன்னை எட்டி உதைக்கிறேங்கிறார் சாக போகும்போது யார் சொல்லுவா அப்படி அந்த மாதிரி நான் அழியக்கூடாது என்ற எண்ணம் நம்மளுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் வந்து எப்பொழுதுமே வெறுத்தம்னா சூழ்நிலையே வெறுப்போம் பொருளை வெறுப்பம் நம்மளை நாம் வெறுக்கிறதே கிடையாது நம்ம ஒரு இடத்துல பிடிக்கிறேன்னா சூழ்நிலைதான் நம்மளுக்கு பிடிக்காது ஆனால் நம்மளை நாம் என்றைக்கு வெறுக்கிறதும் இல்லை நான் அழியக்கூடாது என்று நினைப்பதால் நான் ஆனந்த சுரூபமாகத்தான் இருக்க முடியும் ஒரு பொருள் ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நம்ம கையை விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது இருக்கா இல்லையா எப்பொழுதும் அது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஃபோன் கூட ஒரு நல்ல ஃபோன் வச்சுருக்கோம் அது அருமையாக இருக்குது நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னா அதை கொடுக்க மாட்டோம் ரிப்பேர் ஆச்சுன்னா கொடுப்போம் கொடுக்க மாட்டான் அதை விட சூப்பர் ஃபோன் வந்து கூட இது மாதிரி நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கலன்னு அந்த படுக்க மாட்டான் அப்போ நான் அழியக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறோம்னா நான் ஆனந்தமாக இருக்கிறதுனால அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய சொரூபம் இருக்கான வெளியே தெரிகிறதில்ல அடுத்து கேட்க எல்லாம் சொல்கிறேங்களே தெரியலையே ஏன் தெரியலன்னு காரணம் சொல்லுவார் அந்த காரணத்தை நீக்கிட்டு அவர் தெரிஞ்சிடும்பார் அதை அடுத்த சுலகங்கள்லாம் சொல்ல போகிறார் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவார் அவர் அப்போ நான் ஆனந்த ஸ்வரூபம் அதற்கு காரணம் ரெண்டு காரணம் ஒன்று எப்பொழுதும் என்மேது தான் எனக்கு பிரியம் இருக்கிறது எங்கு ஆனந்தம் இருக்கோ அங்குதான் பிரியம் வரும் என்மேது எனக்கு பிரியம் இருப்பதால் நான் ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குற பொருளை வந்து நான் இழக்க நினைக்க மாட்டேன் நான் வந்து என்னைய நான் இழக்கன்னு நினைக்கிறதில் நான் அழிஞ்சு போகணும் நான் சாகணும்னு எனக்கு மரணமடையும் நினைக்கவே மாட்டோம் நான் எப்பொழுதும் இருக்கணும் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக உடலோட நல்ல மனசோடு இருந்து ஆயிரம் வருஷம் இருந்தாலும் சரின்னு சொல்வோம் ஃபோனு சொல்லவே மாட்டோம் வயசாகி போச்சு உடம்பு தொந்தரவு பண்ணுதுன்னா ஃபோன் நினப்போம் அவ்வளவுதான் இல்லாட்டி ஃபோனோடு நினைக்க மாட்டோம் அந்த நினைப்பு வருவதால் நான் ஆனந்த சுரூபமாகத்தான் இருக்க முடியுங்கிறாரு இதனுடைய அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் எட்டாவது ஸ்லோகம் இயம் ஆத்மா பரானந்தக இயம் ஈயம்னா இந்தன் அர்த்தம் இந்தன்னு என்னென்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏழா சொல்ல வரைக்கும் சத்து சித்து சுரூபமான ஆத்மாவை பார்த்துருக்கோம் அது அறிவு சொரூபமாக இருக்குது அழியாமல் இருக்குது இந்த சச்சி சொரூபமான இயம்னா இந்தன் அர்த்தம் இந்த சத்து சித்து சொரூபமான ஆத்மா ஆத்மானா ஆத்மான கார் எங்கேயோ ஆத்மாவாகிய நான் நான் சேர்த்துக்கிறேன் ஆத்மாதே நான் பரப்பிரேம அப்படிங்கிறது இருக்குது அது வந்து பரானந்த பரப்பிரேம அஸ்பதம் யதகன் இருக்கு அந்த பரப்பிரேமனா என்னுடைய மேலான அன்புக்கு இந்த ஆத்மாவாகிய நான் இந்த சர்ச்சி சுரூபமாகிய ஆத்மாவாகிய நான் என்னுடைய மேலான அன்புக்கு பரப்பிரேம பிரேமன அன்பு பரம்ன மேலான மேலான அன்புக்கு ஆஸ்பதம் யதக ஆஸ்பதம்னா விஷயமாக இருப்பதால் என்னுடைய உயர்ந்த அன்பு யார்கிட்ட இருக்குன்னா ஏகத்தே இருக்குது அதுக்கு விஷயம் நான் தேங்கிற மற்ற விஷயம்லாம் டெம்பரவரி தான் மேலான அன்புக்கு விஷயமாக இருக்கின்ற ஆஸ்பதம்னா இருக்கின்ற எதக காரணத்தினால் அந்த முதல் வரியிலே ரெண்டாவது அர்த்தம் பரானந்தக பரானந்தகன்னா மேலான ஆனந்த சுரூபம் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய ஆத்மாவாகிய நான் என்னுடைய மேலான அன்புக்கு விஷயமாக இருப்பதால் நானே மேலான ஆனந்த ஸ்வரூபம் எனக்கு நான் நான் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கேன் அதனால் நான் ஆனந்தமாக தான் இருக்க முடியும் இது ஒரு லாஜிக் ரெண்டாவது வரியில் மான பூவம் பூயாஷம் மா அப்படின்னா மான்னா கூடாது ந நான் பூவம்னா நான் இல்லாமல் போகக்கூடாது ந பூவம் மான் சொல்லணும் ம பூவம் இருக்கு அதை பிரித்து படிக்கும் பொழுது ந பூவம் மா நான் இல்லாமல் போகக்கூடாது பூயாசம் பூயாசம்னா என்றும் இருக்க வேண்டும் நான் அழியக்கூடாது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பூயாசம்னா என்றும் இருக்க வேண்டும் இது என்று பிரேமாத்மனீக்ஷியதே என்றும் இருக்க வேண்டும் என்ற பிரேமை அப்படின்னா அன்பு அல்லது பிரியம் ஆத்மனி தன்னிடத்திலேயே என்னிடத்திலேயே ஈட்சி அதே காணப்படுகின்றது மற்றவங்கள்லாம் எல்லாம் இருக்குன்னு சும்மாதே நடப்போம் ஒரே கடைசியில் அவங்க போன நல்லதுன்னு கூட நடப்போம் நான் இருக்கணும் நான் போகக்கூடாதுங்கிற என்ன எப்பொழுதுமே இருக்கின்ற காரணத்தினாலும் என்மேதே எனக்கு பிரியம் அதிகமாக இருப்பதனாலும் நானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற கருத்து இங்கே ரெண்டு லாஜிக் சொல்லி நிறைவேற்றாது நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று எங்கே பிரியம் இருக்கோ அங்கே தான் ஆனந்தம் இருக்கும் ஏன் மேலே இருக்க பிரியம் எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் ஆனந்தமாக தான் இருக்க முடியும் ஆனந்தமாக கொடுக்குற பொருளை வந்து நாம் இழக்க மாட்டோம் அழிக்க மாட்டோம் நான் அழியக்கூடாது நான் என்றும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதால் நான் ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு லாஜிக் சொல்லியிருக்காரு அடுத்த சுலோகத்திலையும் என்னுடைய கருத்த தொடர்ச்சியாக சொல்லி இந்த நான் ஆனந்த சுரூவம் நிறைவு பண்ணுவார் அதுக்கு அடுத்து அது புரியலை அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு குழப்பதேன்னு ஒரு கேள்வி கேட்பான் ஒரு சிஷியம் மற்றதெல்லாம் புரியுது இந்த ஆனந்த சுரூபம் புரியலையும்போது அதுக்கு பிறகு விளக்க வர ஆரம்பிக்கும் பிற தொடர்ச்சியாக அப்படியே போகும் அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்